அதனால உலக மக்கள் செய்யக்கூடிய புண்ணிய பாவங்களுக்கு தகுந்த நன்மை அதாவது சுகமும் கொடுத்தாவும் பல கருத்தா ஈஸ்வரன் இவர்கள் கர்மகர்த்தா தீவர்கள் புண்ணிய பாவத்துக்கு எடாவது சுகது கொடுக்கணும் அல்லவா அப்படி சுகதுக்கம் ஒரு நாடகமாக ஆடி காட்டி என்று செய்கிறான் தனக்கு என்ன பிரார்த்தனை அமைச்சுக்கிறது அவங்க நாடகத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்களுக்கு உண்மையான அவர்கள் வேஷம் போட்டுக்கிட்டு உண்மையானவர்கள் வேலைதாரிகள் தான் ஒரு வேலை தேர்ந்த மாதிரி தனக்கென ஒரு பாட்டும் வச்சனமும் அமைச்சுக்கிறாங்க திருடன்னா திருநாதி ராஜன்னா ராஜா மாதிரி பெண்ணா பெண்ணு ஒரு சொற்கள் பாட்டுகள் நடிப்புனா ஏற்படுத்திக்கிறாங்க ஏற்படுத்திக்க நடிச்சு காட்டுறாங்க காட்ட போல ஜனங்கள் பார்த்து சந்தோஷப்படுறாங்க அதுபோல ஈஸ்வரனுக்கு எந்த விதமான புண்ணியமோ பாவம் கிடையாது இவர்கள் நிமித்தமாக புண்ணிவாயிருக்கிறதாக நடித்து காட்டி அவர்களுக்கு பலன் கொடுக்கிறாங்க என்பது காலத்துல இதுபோல தாய்ப்பால் சாப்பிடுகிற குழந்தை கை குழந்தையா இருந்தா ரெண்டு மாதம் இருந்தாங்க அதுக்கு காட்சியா அது வந்து குழந்தைக்கு மருந்து இப்ப குழந்தை கூட பூச்சி குச்சி போடுறாங்க ஒரு மாதம் அது ஒரு சாரத்துல பத்துக்குறாங்க அப்படிங்கிறது அது உடஞ்ச என்ன என்ன பண்றது சின்ன வயசுலயே ஊசி சேர்த்து பழகிட்டா தாய் வரைக்கும் ஊசி படுத்து மருந்து மக்களை எல்லாம் அடிமைப்படுத்த ஆகவே தாய் தான் மரு சாப்பிடறது மருந்து சாப்பிட தாய்ப்பால் மூலமாக அந்த மருந்தானது குழந்தைக்கு போகும் போய் நல்லாயிடும் தாய்க்கு நோய் கிடையாது மருந்து சாப்பிட அது போல ஈஸ்வரம் காரிய பெருமளுக்கு எந்த விமான புண்ணியமாக இல்லை இல்லாம இருந்து கூட அவர்கள் ஜீவனுக்காக இருக்கிறது போல காட்டி திருத்த வேண்டியிருக்கு என்பதற்காக தனக்குன்னு பிரார்த்தனை அமைச்சு வரும் ராவண சம்மாரத்துக்காக எல்லா வைகுண்டத்திலே உத்திக பார்த்தாங்களாம் நீ இந்த ஆதாரம் நீ அதான் வந்து நார்தோ ஒட்டி கட்டாளம் ஒட்டி போது திடீர்னு ஏதோ கொஞ்சம் கைகால் நள்ளி போச்சு சத்தம் கேட்டது யாரா கேக்குறதுன்னு பார்த்தா இவருதான் இப்ப சொல்லிட்டாரு வீட்டுல விட்டு கேட்டுட்டே சரிதான் ராவண சம்மானம் வரைக்கும் வெளியிடப்படாது வெறிச்சேன்னா தலை வெடிச்சுக்கணும் அப்படின்னா அவருக்கோ சொல்ல என்ன சொல்லுவாரு அப்ப எங்க போய் சொல்றது அப்படி ஏத்திக்கிட்டே வந்தார் உலகம் போற அப்புறம் ஒரு புத்து இருந்தது பாம்பு பாம்பு புத்துல என்ன செய்யாது பாம்பு தெரிஞ்சுக்க போகுது அப்படின்ட்டு அப்படியே வரிசைய சொல்லிவிட்டார் சொன்னவுன்னு அங்கிருந்தா அந்த ரத் சொல்லக்கூடிய வேடம் தான் இருந்தது அப்புறம் சித்தி அடைஞ்சாச்சு சித்தி அடைஞ்சு சொல்லி சமயத்தில் சொன்ன உடனே மனசுல படிஞ்சு போச்சு இல்ல ஆயிடுச்சு ராமாயணம் போல தெரிஞ்சு போச்சு அது உத்திக்குற மனசுல படிஞ்சு போச்சு படிஞ்ச உடனே அப்பா அவர் திருப்தியா போயிட்டு போயிட்டார் ராமர் போயிட்டார் மனசுல உள்ளார் ஏத்திட்டு என்ன பண்ணாரு உடனே ஞானம் வந்துருச்சு திருக்கால ஞானம் திருசல வச்சுக்கிட்டு ராமாயணம் பாடி போய் முடிச்சிட்டேன் அப்புறம் அவங்களுக்கு ராமரா அவதார பாடி பிடிச்சிட்ட பாடி பிடிச்சே அப்புறம் தெரிஞ்சது அப்புறம் உன்ன தவல் வந்துருச்சு நீ எழுது கட்டி வச்சிடணும் ராவண சம்பாரம் முடிவு வரைக்கும் ஏதாவது வெளியிட்டேன்னு தள்ளி ஒடிச்சுட்டா கட்டி வச்சிட்ட அப்புறம்தான் சம்பாரம் முடிஞ்சா சித்திரம் சொல்ல ஆரம்பிச்சது அதுவும் சொல்லல அதுவும் முடிஞ்சு போச்சு அப்பதான் கதை அப்படி இது வந்து ஒத்திக்கு பாதிதானே வர்றாங்க அப்ப அவங்களுக்கு ஒண்ணு இல்லன்னாலும் கூட ஒத்திக்கு பாதை வர்றாங்கல்ல தனக்கு என்ன ஒரு இலக்கணம் வகுக்கிறாங்கல்ல அப்படி போல காரி பிரமங்கள் காலபிரமத்தினுடைய தூண்டுதல் பேரு அவர்கள் ஒதுக்க பார்த்துக்கிறாங்க உள்ளபடிக்கு ராமாயணம் பாரதம் புராணங்கள் வரக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் அவரு ஒரு விளையாட்டுமான நடிப்பவடிய வாசமா கிடையாது மக்களுக்காக நடிச்சு காட்டுறது நாடகங்கள் போட்டு நடிச்சு காட்டுற மாதிரி காட்டுறது அது திருந்துங்க அர்த்தம் என்பது தெரிஞ்சுக்க தெரியாதவங்க தான் சாமிகள்லாம் இப்படி இருக்காங்க நாங்க மாடாத ஒருத்தர் தீங்கு பண்ண விடாது அர்த்தம் தீங்கு பண்ணாதே பண்ணன்னா உனக்கு பாம் பிடிக்கதான் செய்யும் பார்த்து அண்ணன் வர தான் செய்யும் சிவரமானுக்கு நீமா தரும் அப்படிங்கிற மாதிரி நடிச்சு காட்டினா ராமாயணம் பாரதம் புராணங்கள்லாம் நடிப்புன்னு அர்த்தம் பண்ணிக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா உலகம் திரும்ப அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த கதைகள் அழியாமதா இருக்கு மக்களிடையே இருக்கத்தான் செய்யுது மேல்முக்கிட்டே இருக்கு இப்ப கீழ் மக்களே இல்ல முன்னெல்லாம் கீழ் மட்டு இருந்தா எல்லா கதை வச்சிருவாங்க அப்ப சினிமா நாடகம்லாம் இல்ல இல்ல நாடகம் நாடகத்துல இந்த கதை வரும் ராமாயண பாசம் பிராணங்கள் இதிகாசங்கள் தான் வரும் வெயில் ரெண்டு மூணு மாசத்துக்கு நாட்டுக்கும் கிராமங்களில் இன்னைக்கு நடக்குது அப்படி நடக்கிறது என்னன்னா பாமர மக்கள் மனசுல பதிஞ்சு போகுது அவர்கள் திரும்ப ஆரம்பிச்சாங்க அப்போ இப்ப என்ன இவங்க பதிஞ்சு போகுது என்ன பதிவு பதிவு ஏன் நாடகங்கள் சினிமாக்கள் கருத்துக்களை வச்சு தீட்டிக்கப்படுகிறது பார்த்து பார்த்து மக்கள் கெட்டு போறாங்க வாச அப்படி போயிடுச்சு இப்போ காதால் கேக்கிறது கண்ணால் பாக்கிறது அப்படிங்குற முறையில எல்லாம் நல்ல சமஸ்காரம் இல்லை தீ சம்ஸ்காரம் பதியாடுாயிரு கழிவு தர்மம் அப்படித்தான் கழிவு ஆட்சி தீர்மானம் நடக்கும்போது அதை அடுக்க முடியுமா அதை அடுக்க முடியாது அதோட அந்த பழைய காலத்து புராணங்கள்லாம் மறைஞ்சு போயிடுச்சு யாரும் அது முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அது சினிமாவில் எடுத்தாலும் கூட அந்த சினிமாவானது அவர்கள் வியாபாரம் துவாரணையில் எடுக்கிறாங்க பக்தி தவாரணை எடுக்கிறது இல்லை அதனால அந்த காதல் விளையாட்டுகள் காம இதெல்லாம் சேர்த்துக்கிறாங்க அதுலதான் மனத்துக்கு கருத்துல மரத்து போதுங்க கழிவுர்த்தன் ஆட்சி நடக்கும் போது பேச பிரயோஜனம் இல்லை என்பதுதான் உலோகங்கள் ஆசிரியப்படாது அவங்களுக்கு அப்படிங்கறத ஓடு வச்சுக்கிறது வச்சுக்கலாம் பெரிய தேங்காய்க்கு வச்சுக்கலாம் எளிமையா இருக்கணும் கருத்து அதோட கால கட்ட போட்டு ரெண்டு கும்மி கூடி கட்ட போடுறாங்க மேடு இருக்கும் அது நடக்கும்போது இந்த ஜீவராசிகள் சாகாது மற்ற செருப்பு இருக்குல்ல எல்லாமே சேர்த்து போயிடும் இது அப்படி கொஞ்சம் ரெண்டு இடத்துல சாகும் குறையதில்ல அதுக்காக தான் அந்த கட்ட செருப்பு போட்டுக்கணும் அதாவது இந்த சரம் மூச்சில காத்து வர்றது இருக்குல்ல அதை காத்து வந்து சூரியகலை சந்திரகலைன்னு ரெண்டு கலை சூரியகலை வந்து உஷ்ணத்தை கொடுக்கும் சந்திரகலை சிதலை கொடுக்கும் வடக்கு மூக்கில ஓடுற காத்து எப்போ சூடு இருக்கும் இடது காத்து குளிர்சி இருக்கும் உடம்பு சூடு வேணும்னு சொன்னா அவர்கள் இந்த அதிகமாக இது செய்வாங்க எப்போ சீரா ஓடாது ஏதாச்சும் பாருங்க இப்ப இடதுபோக்குதான் ஓடி இருக்கு சிதந்த உடம்புல இருக்கு இப்போ அதனால சீராக ஓடிச்சுன்னா சரீரம் மிதக்கும் ஓடுறத பதிஞ்சிருந்தது எல்லாருக்குமே அப்ப அது இந்த பக்கமும் ஓடும் போது உடம்பு உஷ்ணமா இருக்கும்போது சூரியகளை அதிகமா ஓடும் அர்த்தம் சிதிலமா இருக்கும்போது இந்த பக்கம்தான் ஓடும் அப்ப அவர் என்ன பண்றாங்கன்னா இந்த யோஜனத்தை வச்சு அழுத்தி பிரிக்கும் போது வேணுமனா மாத்திக்கலாம் உடம்பு சிதிலமா இருக்கா உஷ்ணம் வேணுமா அப்படின்னு சொன்னா இந்த இடது பக்கத்தை வச்சுக்கிட்டு அமுக்கணும்னா அந்த இது மாறிப்போகுது இந்த பக்கம் இதாக இருந்தாங்க இந்த பக்கம் வச்சு அமுக்கணும் மாறி போயிரும் அவங்க உடல் ஆரோக்கியத்தை யோக தண்டத்தின் மூலமாக இஷ்டத்துக்கு மாற்றக்கூடிய பயிற்சி பெற்று இருக்காங்க அதுக்காக வேதனை பிச்சி எப்படி இருக்க முடியும் அது ஒவ்வொரு கையிலும் வச்சுருப்பாங்க அந்த யோக மாற்று உள்ளவர்கள் தான் மற்றவன் அத்யத கருத்தை உடையவர்கள் விசாரமாக யோகதண்ட வச்சுக்கிறதுலாம் அது யோகமாறு தான் யோக தண்ட வேணும் அது யோகதண்ட சரி பண்ணிக்கிறதுக்காக அது இந்த இது கழுகு பறக்க பின்னால் வாலு இப்படி இப்படி மாறி மாறி திரும்பும் போது ஒரு பக்கம் இறங்கும் அடுத்து இறங்குங்க அது பாருங்க அதே மாதிரி விமானப்படுத்தாறி மாறி இறங்குது அதுபோல மூசு காத்து எப்படி வேணா மாத்தி மாத்தி வச்சிக்கலாம் அந்த பயிற்சி அமைக்கும் அதுக்காக அதுக்கு அந்த தேவைப்படுது யோஜன்டான்னு பேரு அதுவே விசாரம் பண்றவங்களுக்கு தேவையில்லை ஏன் தேவையில்லைன்னு சொன்னா எதுல வேணா ஓடிட்டு போகட்டும் நீ விசாரம் பண்ணலாம் இல்லை நீ படத்துக்கிட்டு விசாரம் பண்ணலாம் உட்காந்துக்கிட்டு பண்ணலாம் தூங்கி தூங்கும் போது வரைக்கும் பண்ணலாம் தூங்கி எழுந்த பிறகு பண்ணலாம் சப்பிடத்து விட வந்து அப்புறம் தீவிரமா பண்ண பண்ண இதுக்கு வந்து விசாரத்துக்கு நியோகமோ கிரவமோ நேரமோ வயசோ எதுவுமே கிடையாது ஆசனமோ எது கிடையாது நீ மனதெல்லாம் கிடைக்கும்போது விசாரம் பண்ணலாம் இது மனதின் காரியம் துளசத்தின் காரியம் அல்ல ஆகவே இந்த ஞான மார்க்கமானது சாதாரண சின்ன வயசுல இருந்து வயசானவர்கள் நோயாளி எல்லாமே செய்யலாம் சொல்லப்படும் அதனால்தான் விசார மார்க்கம் மிக எளியது சொல்றது யோக மார்க்க மிக கடிகு உடல் ஆரோக்கியம் விபரீதமான கருத்து எதுக்காக யோக தண்டாட்சி ருத்ராட்சம் கட்டிக்கிறது சிவருமருடைய கருணை அவருடைய கண்ணீர் சிவரடியா காட்டுவதற்காக கட்டிக்கிறது முந்தையம் பமனார் மொழிந்த வாக்கினில் வந்த நெல் ஆகம பான்மை எந்த நாள் நேரமும் ஏகமா மாமணி சந்தமா நேற்றில் தரிக்கலாகுமே பாட்டு அவர் எப்போதுமே கருணையின் கண்ணீர் அது முத்ராச்சம் மாறினாலே எந்த நேரத்திலும் ஒரு ருத்ராச்சி கட்டிக்கலாம் ஏகமா மாமணி ஒரு ருத்ராட்சி அனுமதி உண்டு அது சிவனடியாராகவும் சிவருமானுடைய கருணைக்கு ஒரு ஒழிவர்களாகவும் சோளத்தில் காட்டுவதற்காகவும் ருத்ராட்சம் கட்டுவதனால உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்குமேங்கிறத போட்டுக்கிறது கட்டுறது ருத்ராட்சம் அப்புறம் தலைமட்ட இருக்கு அதாவது சன்னியாச தர்மங்கள்ல பலவிதம் உண்டு செவ்வ சம்பிரதாயத்தில் தாடியை மீத தவற பண்ணிக்கிறது இப்போ இவங்க சச்சிதானந்த சபை இருக்க அதுல ஜ விட்டுக்கணும் மொட்டை போடப்படாத ஜாலிதா விட்டுவாங்க அப்படி ஒரு சம்பிரதாயம் வெள்ளத கட்டின சம்பிரதாயம் பரம சந்நியாசம் சொன்னாக்கா அவர்கள் மொட்டை போட்டாங்க என்ன விட்டது அர்த்தம் தலைமுடி இதெல்லாம் இருக்கப்படாது முண்டகம் முண்டகம்னா மொட்டை எல்லா விட்டவர்களையும் காட்டுவதற்காக மட்டும் போடுறது அதோட காவிரி கல்வி சன்னியாசன் போயிருக்கு அடையாளம் தூள திருஷ்டியில இவன் இலகத்திலிருந்து விடுபட்டவன் ஆசைகளை விட்டவன் என்று காட்டுவதற்காக ஒரு அடையாளம் இது அப்புறம் சூட்சமத்தில் ஆசைகள் விட்டவன் என்பதற்கு அது அவரு சொந்த விஷயம் அது தோளத்தில் விடுபட்டவர்களுக்கு லிங்க சன்னியாசன் பேரு அவனுதான் பரம சன்னியாசம் அத்வை சன்னியாசிகள் பரம சன்னியாசன் பேரு துவை சன்னியாசிகளுக்கெல்லாம் அம்ச சன்னியாசன் பேரு அவர்களும் காய்கட்ட சன்னியாச லட்சணம் விடுபட்டவன் அர்த்தம் அதுக்காக தோழத்தில் லிங்க சன்னியாசல் மான சன்னியாசம் அது எல்லோரும் அடையலாம் எல்லாத்தையும் உள்ளவர்களும் அடையலாம் தோழத்தில் உள்ளவர்கள் மானச பாகியம் ரெண்டும் அடைஞ்சிருக்கணும் துறும் பேர் வெளியில மட்டும் நாய கட்டிக்கிட்டு ஊறு கொண்ட ஆசை இருந்தாக்கா அது மான சன்னியாசி இல்லைன்னு இருக்க அதான் முன்ன கூட சொன்ன அந்த சன்னியாசி தாசி நிலை அடைந்ததுன்னு சொல்லலாம் அங்க உள்ள வெளியில சன்னியாசி இருக்காசிக்கு வெளியில தாசித்துவதில் அந்த உள்ளத்திலே சிவருமான் உடைய அல்லது நாராயணுடைய பக்தி இருந்தது அப்படின்னு சொல்லப்போது மானசா பாகிய ரெண்டு சன்னியாசம் இருந்தா தான் லிங்க சந்நியாசத்துக்கு அடையாளம் பலம் சன்னியாசம் பேரு ஆனா அப்படி காணமே மான சன்னியாசம் வரலி அப்படின்னு சொன்னாக்க அபியாசம் யூசா சன்னியாசம் பேரு யூசா சன்னியாசம் வித்யா சன்னியாசம் ரெண்டு பேரு யூசா சன்னியாசி ஞானம் அடையும் பொருட்டு லிங்க சன்னியாசம் பெற்றுக்கொள்வது ஞானம் அடைந்தவர்கள் ஜீவன் மத்திய அதனால ஞானம் அடையும் பொருட்டு செய்கிறது இந்த நீங்க சன்னியாசம் ஆனதுனால அவர்கள் அபியாசிகள் தான் என்ன அபியாசிகள் குணங்களை அடக்கி ஆளுவதில் பயிற்சி பெறுகிறார்கள் பயிற்சிகள முயற்சி அடைவதல்ல அதனால ஆசாபாசம் இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் அது குறையத்தான் முடியும் செய்யணும் விருத்தி பண்ணப்படாது அப்படிங்கிற கருத்தை இங்கு அந்த காவிரியின் லட்சணங்கள் தான் ஆ சங்கர சொல்ற பத்மபதாருக்கு எப்ப யாத்திரா போ நீ சன்னியாசம் பெற்றிருக்கிறாய் ஆனா நீ இன்னும் ஞானம் அடையலை வித்வ சன்னியாசம் உனக்கு இல்ல நீ விசா சனியாசி அதனால விக்கமெல்லாம் தோற்றம் யாத்திரை பண்ணாம இருந்தா நல்லது என்று சொல்லி பார்த்தா அதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் வித்வசன்னியாசம் அடையல அப்படின்னு விசா சன்னியாசம் ஞானம் அடையும் போல் அதே யாக்யவழிக்கர் ஞானம் அடைஞ்ச இலர்த்திலிருந்து ஞானம் அடைந்த பிறகு சன்னியாசம் பெற்றுக் கொண்டு போனாருன்னா இது யுத்வ சன்னியாசம் இவன் ஜொழிச்சானதுக்காக அப்படி இவன் சன்னியாசி பாடுபவா சொல்லப்பட்டிருக்கு ஆகவே யுத்வ சன்னியாசம் அது இலத்திலிருந்து அடைஞ்ச பிறகு கூட போகலாம் யாக்ய காற்று காத்த உரணத்தில் இது சன்னியாசம் சொன்னா அந்த ஞானம் அடையும் காமக இருக்குதான் செய்யும் அது குறைக்கிறதுக்கு முயற்சிகிறது தான் இங்கே சொல்லப்பட்ட சன்னியாசன் பேர் அது வெளியில காவிரதுக்கு ஒரு லிங்கம் அடையாளம்னு அர்த்தம் எப்படி போலீஸ்காரனுக்கு ஒரு உடை கொடுத்துருக்காங்க வக்கீலிங்கம்னா ஒரு கோட்டு சூட்டு அவருக்கு இடையில கட்டிக்கணும் பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு சீருடை கொடுத்திருக்காங்க ஒரு அடையாளம் அதனால கொடுத்ததுனாலயே அவருக்கு படிப்பதுன்னு அர்த்தம் இல்ல வக்கீலு கோட்டு கட்டி போ கட்டிக்க அர்த்தம் இல்ல நல்ல ஒரு அர்த்தம் இல்ல ஒரு அடையாளம் அது போல காய் கட்டா எல்லாரும் தெரிஞ்சதுன்னு அர்த்தம் இல்ல இது மேன்நிலைக்கு முயற்சி பண்ணிக்கொண்டிருக்கான அர்த்தம் அப்படி அவளைதான் அந்த வச்சுக்கணும் என்பது கருத்து அது அவருடைய மேன்மைகளை போய் சொல்லக்கூடிய நிலை அது அந்த ஒரு முகம் ரெண்டு முகங்கிறது எல்லாம் ஒருமுகிறது கட்டவர்களுக்கு பலன் அதிகமாக தெரியும் ரெண்டு முகம் அது உமாசங்கர் சிவசக்தி மாதிரி அது மூணு முகம் திருநேத்ரதாரி மாதிரி நாலு முகம் பிரம்மதியான அருள் கிடைக்கும்ங்கிறது அஞ்சு முகம் சிவருமானுடைய அருள் கிடைக்கும் ஆறு முகம் முருகப்பாருடைய கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லப்படும் ஆக அந்த முகங்களுக்கு ஒரு மாறுதல் உண்டு அந்த முகம் கோடுதான் அந்த கோடுகளுக்கு தகுந்த பலனும் உண்டு இருக்கு பாரு அஞ்சு நிலை வச்சிருக்காங்க அப்படி திருமணம் காத்து கூடாது கூடுதுனா காத்து அதிகம் ஏன் அப்படி வச்சாங்க அப்படின்னு சொன்னா தேவையான அளவுக்கு எதிர வச்சுக்கலாம் அந்த கடைசி நிலை இருக்கு பாருங்க அது எவ்வளவு வேகமா இருந்தது முதல் நிலை வேகம் கம்மி அப்படி போல ஒருமுகம் வாங்குறதுக்கு வேகம் அதிகம் போக போக வேகம் குறைச்சல் அப்புறம் அஞ்சு போன பிறகு ஆறு வரைக்கும் இந்த கணக்கு மேல போக போக அப்புறம் உயர்வது ஏழு எட்டு ஒன்பது பத்து இப்படி போக போக உயர் நடுத்தரமானது அஞ்சு ஆறு தான் நாலு இருக்கிறது பெரும்பாலும் இருக்கிறது இல்லை ஒன்னு ரெண்டுதான் பெரும்பாலும் பாக்கறோம் மூணு இருக்கலாம் நாலு அவ்வளவுதான் அஞ்சு ஆறு தான் மிகுதான் மிக இது நடுத்தரம்னு பேரு அப்புறம் அதுக்கு மேலே ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினாலு பதினாலு முகம் பேருது பதினாலு கோடு இருக்கு இதெல்லாம் மேல உள்ளது இதுக்கு மகிமை அதிகம் அதே மாதிரி ஒரு முகம் ரெண்டு முக அதுக்கு மகிமை அதிகம் அப்படிங்கிறது திராட்சியினுடைய மகிமை அதுக்காக தான் முகங்கள் வித்தியாசம் உள்ளிருக்காங்க அந்த பேனில் எப்படி அளவு கொடுத்திருக்காங்கல்ல அது போலதான் அதுபோல இதுக்கு ஒரு அளவு அண்ணன் கொடுத்துருக்காங்க மகிமை இருக்கிறது விஷ்ணு பக்தர்களுக்கு அர்த்தம் துளசி இது மகாவிஷ்ணுடைய அலக்கிரம் கிடைக்கும் அதுக்காக துளசி மாலை போட்டுக்கிறது ரெண்டாவது சூடு கொடுக்கும் உடம்புக்கு இது படிக்கம் இருக்க அது குளிச்சு கொடுக்கும் சிவரவானுக்குரியது குளிச்சு அதை விரும்புவாரு இவர் சூட்டை விரும்புவாரு அப்புறம் படிக்கு மாலை நவரத்தினங்கள் நவுக்கரகங்களுடைய அனுகரம் கிடைக்கும் அப்புறமேல தங்கம் நகை போட்டுக்கிறாங்கல்ல அதுக்கும் மங்களமானது அது உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்கும் வெள்ளி வெள்ளி வந்து கால் பக்கம் தான் அதிகமா போட்டுக்கிறது இடுப்புக்கு இல்லது அதிகம் இடுப்புக்கு மேல அதிகம் கிடையாது வெள்ளிக்கெல்லாம் அப்ப அனுகூலம் பண்ணும் தங்க நகை போட்டுக்கிட்டு குளிச்சாலே உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்குமா தங்கத்துக்கு மையும் உண்டு அதனாலதான் தங்க நகை போட்டுக்கிட்டு சில பேர் குளிப்பாங்க தங்க நகை போட்டுக்கிட்டால உடம்பு உண்டு அதான் பெண்கள்னா தங்க விரும்புவது காரணம் தான் அவங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் பெண்களுக்கு உள்ள ஒரு ஆகியோர் ஆர்வம் கூட ஆண்களுக்கு கிடையாது அவருக்கு உண்டு அதே போல ஒத்திராட்சி அப்படித்தான் ஒத்திராட்சி மாலை போட்டாலும் தங்க நகைக்கு தமான மாதிரி அப்படி சொல்லப்படுது ஆகவே இந்த மாலைகளுக்கும் நகைகளுக்கும் மகிமம் உண்டு அது மகிமையை அவரவர்களுக்கு தெரியும் ஒன்றுமில்லாதவர்களை அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னா சாமான்யமாக தான் இருப்பாங்க நகைகள் இல்லாதவங்கெல்லாம் சாமானியம்தான் நகைகள் அணிந்தவர்களுடைய ஒரு மலர்ச்சி ஒரு குறிச்சி இதெல்லாம் நகை இல்லாத இருக்காது ஏன்னு சொன்னால் அது ஒரு மகிம் காட்டுதல் அப்படிங்குற கருத்து தங்க நகை இவ்வளவு மகிமே தனி தான் அதனாலதான் நகைகள் விரும்புறதே காரணம் ஆண்கள் கூட சங்கில போட்டுக்கிறதுக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் உள்ளத்துக்கு ஆனாலும் கொஞ்சம் பயமும் உண்டு திரு இடங்களும் பிடிக்கு போயிருவோம் அது மாத்திக்கணும் அது உண்டு அதை கொஞ்சம் எடுத்துக்க மாத்திக்கணும் உடம்புக்கு செம்பு கொடுக்கும் ஆரோக்கியம் கொடுக்கும் வீரியம் எல்லாம் விருத்தியாகும் தங்க பசி உண்டும் அப்படி சிதலமாக துளசி போட்டுக்கலாம் கொஞ்சம் புஷ்டம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அதாவது உதிராட்சியம் வந்து ஒரு முக அதாவது ஒரு உதிராட்சி எல்லாரும் கட்டிக்கலாம் ஏன் கட்டிக்கிறதுனா டெய்லி பண்றாங்கன்னா பயப்படுறாங்க அதிகம் சாமியார் போயிட்டியா பண்டாரு போயிலா அப்படின்னு கேட்பாங்க அதுக்காக பயத்துக்கு தேவை இல்லையா எல்லாரும் கட்டிக்கலாம் ஒரு உத்ராத்தீட்டு கிடையாது அது எப்பவும் கட்டிக்கலாம் அது ஒரு எந்த கிடையாது மாலை பொடிக்கணும் அதெல்லாம் கட்டி வச்சுக்கணும் அதுக்காக கட்டிட்டு இருப்பாங்க என்ன அவங்க தொழில் அது தொழிலுக்கு யாரும் கேள்வி பண்ண மாட்டாங்க உச்சி குடிக்கலாம் வச்சிருக்காங்களா குச்சிக்கட்டு வச்சு பயப்படுறாங்க ஐயர்கள் வச்சுக்கிறாங்க கேள்வி பண்றாங்க என்ன எந்த யாரும் குடிம வச்சுக்க மாட்டான் ஏன் வச்சுக்க சமூகத்திலே அதுக்கு அவமானம் போகுது ஆனா குடிம வச்சுக்கணும் ஏ பண்றவர்கள் எப்பயுமே போயிருக்காங்க பூனாலும் குடிம இருக்கணும் அவனுக்கு அப்படி விதி கர்மகாண்டத்தில் வச்சுக்க மாட்டிக்கிறான் என்ன பண்றது கேள்வி பண்றாங்க என்ன எடுத்துக்கலாம் குருமூக உபதேசம் எடுத்துக்கலாம் ரெண்டும் என்ன சிறந்தே இருந்தான் பலன் கொடுக்கும் சிறந்த பலன் இல்ல அவ்வளவுதான் சிறந்தா பக்தி குருமுகம் கேட்டுக்கிட்டே ஜவம் ஜபம் பண்ணாம சுத்தம் பத்த இல்லாம நடக்குமா நடக்காது ஆச்சாரமா இருந்தால்தான் ஒரு இந்த காதுல ஒரு துவாரம் ஒண்ணு இருக்குமே ஆனால் அது எத்தனையோ நோய்களுக்கெல்லாம் அது இல்லாமண்ணுதான் அனுகூலம் பண்ணுதான் மூக்குறது அப்படித்தான் இந்த பெண்களுக்கு மூக்குத்தி அதுல தங்க மூக்குத்தி போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க காத்து போய்பே வருது அதான் அவருக்கு உடம்புக்கு ஆரோக்கியம் கொடுக்குமா இந்த காலத்து குத்திக்கிறது இல்லை ஆரோக்கியம் இல்லாம போறாங்க அந்த காலத்தில் ஆண்கள் குத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு போட்டுக்குவாங்க நாகரிகம் கொஞ்சம் ஒண்ணு குத்திக்கிறது வாயு இருக்குல்ல பீஜவாயு விதவாயு அது போகிறதுக்காக சில பேர் காதுல தொலை பண்ணிக்குவாங்க அதாவது வலது பக்கம் வாய்தான் இடது பக்கம் பண்ணி இடது பக்கம் வலது பக்கம் பண்ணிக்கணும் அதன் மூலமா அந்த நரம்பு தாக்குறாங்க இன்னைக்கு சம்மந்தம் சம்மந்திக்கும் போது அது வாதம் வரும்போது அது ஓட்டை தடுத்துருமா அது வெளியில் போயிருமா அந்த வாதம் ஓட்ட சில பேர் பாரு பெரிய ஓட்டையா இருக்கு அதுக்காகத்தான் காது கொடுத்துறது துள்கட்சி பொம்பளைக்கு பாருங்க நிறைய புத்தி இருப்பாங்க ஏன்னா தங்கம் போட்டுனா அவங்களுடைய ஆரோக்கியம் சுகமெல்லாம் இருக்குதுல அதுக்காக தான் மூக்குத்தியை குத்தி அந்த காத்து உள்ள போக போக ஆறுக்கு கிடைக்கும் குத்து பொய்லோபனே உற்ற தரையாளும் பொருட்டன்றோ தருமனம் போய் தாற்றியதே அஞ்சுத பழனி மூலமும் அதேதானந்த விளக்கமுறையும் பதினெட்டாவது காமாய் படைச்சருக்கு இந்த காமாய் படைச்சருக்குல காமனுடைய நான் அதுக்கு வாங்கிக்கலாம் போவேன் எல்லாத்தையும் போயிட்டு இருக்க சரி அவன் பெரு கோபன் கோபன் பிறகு லோபனு போபனை போய் சொல்லும்போது அவதாரியை லோபம் உற்றால் சொல்லாத பொய்யும் உண்டோ தருமணம் அஸ்வதிராமன் இறந்தான் என பொய் கூறவில்லையா எனோபனே உற்றக்கால் லோபம் வந்துவிட்டால் உறையாத பொய் உண்டோ சொல்லாத பொ வார்த்தை இருக்குமா தாலும் பொட்டு அன்றோ தர்மனும் பொ சாற்றியது ஏக சக்கராதிபதியாய் பூமியை முழுதும் ஆட்சி புரியலாம் என்ற லோபத்தினால் அல்லவா தர்மபுத்த பொய் வார்த்தையை பொருளானார் பொய் சொல்றது லோபகுணம் லோகனத்தில்தான் பொய் வரது லோபனத்தினுடைய பீகள் ஹரிச்சந்திரன் போய் சொல்லல போய் சொல்லாத ஏற்பட்டது போச்சு எல்லாம் போனாலும் போய் சொல்லவில்லை அப்படி ஒரு வைராக்கியம் அது ஒரு சாமர்த்தியம் அது எல்லாருக்கும் இல்லை அவரை தவிர வேற யாருக்கும் இருக்கிறதாவது காண என்ன உண்மையை சொன்னாக்க அவ்வளவு கெடுதல் இருக்கு எல்லாத்தையும் தங்கக்கூடிய சாமர்த்தியம் வேணும் அப்படி உண்மையை சொல்லலாம் கிளம்புற உண்மை சொன்ன அப்படி இருக்கு அப்புறம் தர்மரி மாதிரி பொய்யும் கலந்து சொன்னா தப்பிச்சிக்கலாம் அப்படிங்கிறது ராஜசந்திரன் அப்படி அப்படி இருக்கணும் பொய்யும் சேர்த்துக்க வேண்டியது முடியாது ராஜ்யம் நடத்த முடியாது சொல்றான் ஆட்சி நடத்திக்கணும் அரிச்சர் மாதிரி சுத்தமான தன்னை கஷ்டப்படுவீங்க அதனால கொஞ்சம் சேர்த்துக்கணும் சரி சரியா போயிடும் அப்பதான் நடக்குது முழுமையாக மெய் சொன்னீங்கன்னா அரிசி துக்கம் பண்ணணும் பலதான் படுங்க எனக்கு சேர்த்துக்கிட்டேன்னு சுகங்களைக்குன்னு சொல்லு அந்த விஷயம் பொய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க லோபத்தினும் கொஞ்சம் இருக்கணும் நீங்க உண்மையான பொய் சொல்லி உண்மையா பேசினீங்கன்னா அரிசி மாதிரி கஷ்டப்பட தேவ பேசுங்க அப்படி உங்களுக்கு தயாரா இல்லையா உங்களால் முடியாது கொஞ்சம் போய் சேர்த்துக்கோங்க வந்து பொய்யும் மெயில உறுதியா ஒன்னும் சொல்ல ஏன் வற்புறு வாழ்க்கையில் விதியை மாத்தனதாக சொல்லப்போது ஒருத்தர் தான் கிடையாது அப்படி முடியுமங்க தீமை இல்லாம இருக்கு இலக்கல வேண்டாங்க பேசுங்கிற அதாவது வாய்மை எனப்படும் தீமையாக சொல்ற அதாவது வாக்கின் நீர்மை என்ன பிறகு தீம் அனுப்புடாது நீ பொய் சொன்னாலும் சரி கல்லது கல்லது சொன்னேன் காணாமே சொன்னாலும் சரி கடன் சொன்னாலும் சரி பிறர் தீம் அனுப்பிடாது அப்படி பிறர் போட்டு அப்படிங்கிற வச்சுக்கணும் இப்ப கிட்ட ஏன் போய் நான் குற்றம் சொல்ல தன் போட்டு சொன்ன அதான் அவர்கிட்ட குற்றம் பிறர் போட்டு செய்யலாம் செய்யும் போது அது வந்து குற்றம் இல்லை பாவம் இல்லைன்னு சொல்லப்படும் அதாவது கொஞ்சம் பாவம் பிறர் போட்டு செய்யும் போது அது ஆகாது கட்டவம் வரும் அது வந்து அந்த கிளவியானது ராஜனுக்காக சொல்லப்படும் தனக்காக சொல்லல சொல்ல அது பா கலவி நிமித்தமா சொல்லலாம் அப்படிங்கிற கருத்தை அங்கு தர்மராஜா விஷயத்துல பாக்கலாம் தன் போட்டு வச்சுக்கூடாது ஆளுவதற்காக போய் சொல்லப்படாது அவர் பிறகு சொல்லிருக்கலாம் மற்றவர்கள் அழுத்தமா சொல்ல இல்லை அடக்கிட்டே அசத்தது அதான் பெண்ணும் மெல்ல சொன்னாரு அதுல வாழ்த்து வாதிச்சுட்டாங்க அவர் காதில் போகல அப்படி தண்ண திட்டம் போட்டு அப்படி அவரு தந்திரம் பண்றாங்க இந்த பொய்ய தன் போட்டு சொன்னது பாவம் கலந்துருக்கு ஆக்கலை என்னன்னா ஒரு அணிச்சந்திரன் மட்டும்தான் சத்தியம் பேர் வரணும் மத்த யாரு வரல அப்படிங்கறதுக்காக ஒரு பண்ண சொல்லிட்ட அவ்வளவுதான் அதனால இப்போ அப்படி செய்ய வேண்டியிருக்கு இப்ப அபிமன் சாதரத்துக்கு சங்கோ சங்கூதரி கிடைத்த அவரு ஏன் காப்பாத்திருக்காங்களா ஏன் காப்பாத்தல ஆயில் அவ்வளவுதா அப்ப நாம் நிர்ணயிச்சு ஆயுளை மாத்தக்கூடாது இப்ப நான் மாத்திட்டம்னா நம்மளை கேட்கறது வேற ஏது அப்படிங்கிறது பதினாறு வருஷம் கூட ஆயுள் குடுக்கலாமில் அது குடுத்தே வா பிரார்த்து அவளுக்கு பிரார்த்தி இருக்கு அவளுடைய மகன் பணிசித்து ஆட்சிக்கு வரக்கூடிய பிரார்த்தி இருக்க இவனுக்கு பிரார்த்தி இல்லை ஆட்சி வரக்கூடிய பிரார்த்தை வச்சுக்க பாரத ராமாயணத்திலேயும் வாழ்க்கை மெரி சிக்கலானது தெளிவானது அவ்வளவுக்கு நான் விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டாதான் மனசாந்தி மேல்போக்கணும் கூடாத என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஈஸ்வரன் நீதி ஆனது மாறாது அது யார் சொல்லாலும் அது வெற்றி பெறாது அப்படிங்கற கருத்தை வச்சுக்கிறாங்க அதுதான் காரணம் அதனால பொய்யும் மெய்யும் அப்படின்னு சொல்ற இடத்துல உள்ளபடிக்கே சொல்லணும் அப்படிங்கற நியதி சாஸ்திரம் அங்கீகாரம் பண்ணிக்கலாம் இருக்கு அதனால கொஞ்சம் போல பிறர் பொருட்டு செஞ்சா பாவமே இல்லை தன்பட்டு கொஞ்சம் பாவம் இருக்குன்னு காட்டுகிறாரு அவ்வளவுதான் தர்மர் தன் போட்டு செஞ்சாரு கொஞ்சம் பாவம் இருக்கு பிறர் பொருட்டு செய்யும் போது பாவம் இல்லை சுத்தமா கிடையாது படமெல்லாம் செய்யலாம் செய்யலாம் உண்மையா சொன்ன அப்புறம் சொல்லக்கூடிய துன்பு வரப்படாது யாது தீதுவா சொல் அப்படின்னா பொய்மையும் வாய்மடைத்தார் தன் போட்டு போட்டு நன்மை சொல்லலாம் அங்கீகாரம் உண்டு அதே திருக்குறியில் அதே அதிகாரத்தில் பொய்யாமை பொய்யாமையாட்டு அரம்பரை செய்யாம செய்யாம பொய்யாமை என்பது பொய்க்கப்படாது பொய்க்கப்படாமல் சொல்லிட்டே வந்தாங்க வேற அறங்கு செய்ய வேண்டும் தேவையில அந்த பலன் கிடைக்கும் அவர் முக்கியத்துவம் கொடுக்குறார் அதுக்கு திருக்கமா பண்றார் சிக்கலும் இருக்காது மெய்யும் இருக்கு மெய்யும் பொய்யும் இருக்கு சிக்கலானது போட்டு இருக்கு ரெண்டு மணி நேரம் பேசிருக்கு பத்தி அந்த காலத்தில் போல இருக்கு சொல்லிருக்கு இந்த பொய் உண்மை பொய் பேசுறதுல அது மறுப்புது அப்படியே சாசம் எல்லாத்திலும் கலந்தா இருக்கு இதுல மட்டும் காலம் இல்ல இருந்தா சிக்கலான விஷயம் சிக்கன விஷயத்தில் தெளிவாக சொல்லப்படலை குளப்பூர் வச்சுக்கோங்களேன் குழப்பம் மட்டும் மறுப்புறது மறுப்புறது மட்டும் இல்ல அது வந்து நிர்ணயிக்க முடியாது முடியாது அந்த விஷயம் சொல்ல முடியாது அப்படிங்கல மிக சிக்கனான விஷயம் அப்படிங்கறதுனால அது நம்ம ஒரு இந்த அளவுக்கணும் அதுக்கு மேலே பண்ணி கொஞ்சம் நிகழாவண்ணம் தான ஆசை சேனாபதி இன்றே அந்நகுலபதி பெருமை அறிவார் யாரே அவதாரியை அத்வைத ஞானத்தை அடையாமற் செய்கின்ற ிய சேனாபதியே அங்க சிறந்த படைவீரான இருக்கு ஞானமும் எந்த காலத்தையும் வர முடியாது இறுக்கி இறுக்கி பிடிக்குது சேமிச்சேமித்து வைக்குது அதனால என்ன மாயை மாயா காரியமாகிய அந்த ஆக்கம் கொடுக்குது அப்ப அத்வைதானு சொன்னாக்க விட்டாதான சத்திய புத்தி போகும் விட்டாதானே பட்டுக்கலாதான் போய் இருந்தானே சத்திய புத்தி வைத்து கொண்டு இருந்தாங்க பிடிச்சுட்டு இருக்காங்க புத்தி வந்து பிடிப்பாங்களா மித்தியா புத்தி வராது தடுக்கிறது நோபணம் தானே சன்னியாசியான கூட போக மாட்டேங்குது சன்னியாசிக்கு போக மாட்டேங்குது அப்புறம் அவங்க யாருக்கும் போகணும் அவங்களையும் போகலையே அவர் போகாதவங்களும் போகுமா போக அவ்வளவு கெடுத்து விட்டுறாங்க பெண்ணாவது கூட விட்டுறாங்க போனா போட்டு இது எங்க பிடிக்கிறாங்க அதனால கெலிசானது அப்படின்னு கருத்து எவருகும் போட்டுக்கணும் தன் உருவாய் எங்கும் தானாம் ஈசன் ஒளி ஓரிடத்தும் நிகழாவண்ணம் நாமருவ பிரபஞ்சம் முழுவதும் தன் சொரூபமாயும் சர்வத்தே பரிபூர்ணமான பிரம்மஸ்வரூபத்தின் விளக்கமானது எவ்விடத்தை விளங்காதுபடி செய்கின்ற ஆசையவன் ஓர் சேனாவதி என்றேன் பேராசையான உலோவன் என்ற ஒப்பற்ற படைத்தலைவன் இல்லையெனில் இவ்வஞியகுலபதி பெருமை யார் அறிவார் இந்த அஞ்ச வேந்தனுடைய பெரும் சிறப்பு யாருக்கு தெரியும் லோப குணத்தினாலதான் அஞ்ஞானத்திலே மிகுதி தெரியுமா இல்லன்னு தெரியாதான் என்று இதுவரைக்கும் ஐந்து பாடல்கள் லோபனுடைய குணங்களை சொல்லி முடிச்சார் புகர் வெண்டேர் புனல் என்று புலன்களாரம் புயலையிளை திளைத்து பொய்யே யார்ந்து சகதம் மோகன் அஞ்சன் தானான சமன் வேவரோர் தன்மை இன்றே அவதாருகே காணல் நீர் போன்ற விடை சுகங்களை மெய் என்று அலைந்து உழவோர் துன்புறும்படி செய்யும் மோகன் அஞ்சனுக்கு சமம் என மோகனை போய் சொல்ற மூணு பாடல்கள் மோகன் வரும் உலகத்திலே பேரெல்லாம் மோகன் வச்சுக்கிறாங்க என்னங்கெல்லாம் ரொம்ப மயக்கம் அடையவொல்லாங்க அவங்களை மோகன் மோகனுக்கு ராஜாவா இருக்காங்க அஞ்சனுக்கு சமானம் உடையது மோகம் மயக்கம் அது மயக்கத்திலே ராஜா தன்மோன்தான் தலைமை தலைமையான மயக்கம் அது அழகாக மயக்கம் அது என்ன பேர் வச்சுக்கிறாங்க அது பேரு இருப்பாங்க அவங்க இதெல்லாம் ஒரு பேர் நினைச்சுக்கிறாங்க பாருங்களேன் என்று காணல் நீரை தண்ணீர் என செல்வார் போல புலன்கள் ஆற போய் அலைய திரைத்து இளைத்து பஞ்சேந்திரியங்களின் வழியாக சத்தாதி விஷயங்களில் சென்று அலைந்து அழிந்து மெழுந்து பொய்யே ஆர்ந்து சவர் திண்டாடச் செய்யும் பொய்மையை மெய் என்று அடைந்து ஜகத்தோரை கஷ்டப்படும்படி செய்கின்ற மோகன் அஞ்சன்தான் ஆன மோகனே அஞ்யவேந்தனாய் இருக்கின்றவனான் சமன் வேர் ஓர் தன்மை என்று மோகனுக்கு சமானமாய் மற்றொரு மற்றொன்று இல்லை என்பதான் அஞ்ஞானத்தினுடைய நேர் வாரிசு மோகன்தான ஒன்று மற்ற காட்டே கால ஜலம் போல யக்கத்தை கொடுக்க கூடியதுோகம பேரு மோகன் தான் மயக்கம் அத மோகன் அவனின் ஜேனாதிபதிகள் ஒருவன் அவனு மூணு பாடல்கள் இன்னும் ரெண்டு பாடல் இருக்கான்னு மோக முறவிய முனிவர் முவர் முதற் தேவனியாவர்களும் யாவையுலகெலாம் யாவையும் எழாம் ஆகமது யான் தந்தை தமர் தாரது மொழி மும்மூர்த்திகள் முதல் யாவாயினும் அபிமானம் நீங்காது எனதன் அகிமானம் வரும் என்று சொல்லப்படுது இதன் மோகம் உறவே முனிவர் மூவர் முதல் மோகமடைந்த மாத்திரத்தில் மனசிலான மகான்களும் பிரம்மா விஷ்ணு சிவன் முதலாக தேவர் நரர் யாவர்களும் யாவையும் இந்திராது தேவர்களும் மனிதர்களும் ஆகிய எல்லோரும் விலங்கு பறவை ஊர்வன நீர்வாழ்வன எல்லாம் ஆகும் அது யான் யாவும் தேவத்தை ஆனென்றும் தந்தை தமர் தாரம் அகவு பிதா சுற்றம் மனைவி மக்கள் முதலியவைகளில் எனது என்பது ஒளிந்து இளர் எனது என்னும் நைமானத்தை விடாதவர்களாயிருக்கின்றனர் யான் எனது என்ற அபிமான அதிகம் காரணமே மோகம்தான் மயக்கம்தான் அந்த மயக்கத்தினால்தான் யான் என சரீரத்திலே நான் என்றும் சரீர் சம்பந்தமான பொருள்களை எனது வரும் என்பது மோகமுறவே மோகமதனால் இடறிந்து முடிந்த விடமும் சோக முறவே துயர் அழுந்து போதலால் அது வுரவிடரேக மோகத்தால் விடயங்களை அடையும் போதும் அனுபவிக்கும் போதும் அவை போதும் துன்பம் எனல் பலன் இப்போது மோகத்தின் அவர்களுடைய பலன் சொல்றார் மோகம் உறவே மோகமுற்ற மாத்திரத்தில் எவரும் மனதோடு கூடிய சர்வ ஜீவர்களும் மோகம் அதனால் தேகத்தில் யான் எனது என்னும் மயக்கத்தால் இடரின் உந்துவர் துயரமாகிய விஷயங்களில் வேகமாக செல்வர் முடிந்த இடமும் விஷய அனுபவத்தின் முடிவிலும் சோகம் உறவே துயர் அழுந்துவது அலால் சோர்வோற்று துன்பக்களவில் மூழுவதி அல்லாமல் அது துறந்து உணர்வு கூற இலர் துன்பத்தை நீக்கி தத்துவ அடைமாட்டார்கள் அபிமன் செத்தம்ன எவ்வளவு மயக்க அடைஞ்சா பாருங்க போறேன் அப்புறம் சமாளம் படுத்துறதுக்காக தந்திரம் பண்ணுவேன் ஏற்கனவே அந்த இந்திர கூப்பிட்டு பிராமணாக இருந்து அக்னி பிரவேதம் பண்ற மாதிரி காட்டி என்னையே அக்னி பிரவேதம் பண்ற அர்ஜுன் கேட்க மகன் சேர்த்து போயிட்டான் ஏன் துக்கம் தாழ்மொழி சித்திர மகன் சேர்த்து போனா இதுக்காக விலூரியா அப்படின்ட்டு தலைவிதான் போறதுதான் போனது போட்டும் இனிமேலா அப்ப உகம் சேத்தா நீ துக்கப்படாம இருப்பியா சாகாம இருப்பியா அப்படியே சத்தியம் பண்ணி கொடு சாக மாட்டேன் சத்தம் பண்றியா சாந்தி பண்ணி கொடுக்க அப்படின்னா அப்ப நான் இவ்வளவு அப்புறமே நெருப்புல போறேன் கண்ணப்பட சொன்ன சத்தி பண்ணி கொடுத்தாச்சு சத்தி பண்ணி கொடுத்தே இல்ல என்னாச்சு அப்படின்டா நான் என்ன செய்ய சபதம் ஏற்பட்டேன் கொன்றது காரணமா இருந்தது ஜெயத்திரா அவன் அசம்பத்துக்கு கொல்ல போறேன் முடியலன்னா நான் அக்ரிப்டர் பண்ண போறேன் அந்த சோகமும் போச்சு பாரு எவ்வளவு வேக பேருக்குல அப்படி எல்லாம் இருக்குன்னு காட்டுறாங்க நமக்காக அது போது இருக்கா இல்லையா செல்வாச்சி பாருங்க எவ்வளவு மோகம் இருக்கு எது சரி நடந்து போச்சு ஒரு ரெண்டு மாதம் ஒரு வாரம் வரைக்கும் அழுது அப்ப விஷய வேண்டியதான சோர்வூற்று துன்பக்களில் முழு வெதி அல்லாமல் அப்பிறவி துன்பத்தை நீக்கி தத்துவம் அடைய மாட்டார்கள் விசாரம் பண்ண மாட்டார்கள் சரி துக்கப்படுங்க பிழைச்சு வருவாங்களா சொல்லுங்க அப்படியா அப்படி வந்து தப்பில்லை அதுக்கு பண்ணலாம் பெரியதின் மிக பெரியேன் உங்களே நன்மடி நான் வங்கிசன் அதன் பெரிய ஈசன் எனக்கெதிரோ எவரே எனக்கெதிரே எதிர வேறு என்னும் அகங்காரத் எவரெதிரேறுவரே மூன்று படங்கள்ல மோகன் சொன்ன பிறகு ஆங்கார்கு மூன்று பாடல் சொல்றார் இது முதல் பாடல் அவதாரிகை குலத்தில் குணத்தில் நலம் முதலியவைகளில் எனக்கு மேலோர் இளர் என்னும் ஆங்காரத்தை கூற இதன் பொருள் ஓசையில் பெரியவன் புகழ் அடைந்தவர்களில் யானையே பெரியவன் ஓதில் மிகப் பெரியேன் கல்வி கேள்வி ஞானங்களில் மிக உயர்ந்தவன் உங்களில் என்மடி நான் வங்கிசந்தெனில் பெரியேன் உங்களை பார்க்கணும் என் மடங்கு யானே வம்சத்தினில் உயர்ந்தவன் குளப்பெருமை உயர்ந்தவனாவே யாவர் எனக்கு எதிர் வேறு மற்றவர் எனக்கு சமமாக வேறுள்ளார் என்னும் அகங்காரத்தை எவர் எதிர் ஏறுவர் என்கின்ற அகங்காரத்தை யாவர்தான் எதிர்த்து வெல்ல முடியும் அகங்காரம் அது அதனுடைய சாமர்த்தன் அப்படி நான் பெரியவன் அது துணையா இருக்க ரெண்டு தர்ப்பம் டம்பம் அது துணையா இருக்கும் தனி மச்சலே டம்பம் தர்ப்பம் பிரிவன் தானல் அகங்காரம் தன்பிடி விடாப்பிடியே என மூன்று பிரிவு ஒளியே ஒன்று அது அகங்காரம் பிரதானம் தன்பிடி விடாப்பிடி ாலும்ாரது என் இயல்ப நான் என்பது அணம் உண்டு கலந்திருக்கும் போது ரெண்டு பேரையும் எது வித்தியாசம் பிரிக்க முடியாதனால தான் இவ்வளவு வந்து இதுதான் பிரந்தசாத்தாத்மியம் ஆத்மா ஒட்டுமொரு லட்சம் பேர் ஆத்மாவுக்கு சச்சித்யான அபிமானம் உண்டு நித்தியம்பன் அய்மானம் உண்டு அலங்காரத்துக்கு உலகங்கள் என்னை விட யாரும் இல்லை நான் சொல்லவர்கள் தான் கேட்கணும் என்று இதில் தன்னுடைய நிலையை காற்றல் இந்த ரெண்டும் பெருக்க தெரியாதனால தான் மந்தவன் அயமான ரெண்டு உண்டு ஜகாதி பிரபஞ்சம் உள்ளது அகங்காரம் ஆத்மா தன்மையிலே அகங்காரம் உள்ளது அபிமானம் உள்ளது உண்மையான அபி நான் என்கிற அபிமானம் தான் இது ரஜோட அயமானம் அதனால ரெண்டு அபிமானம் தான் ரெண்டு அபிமானத்திலே ராமரூபத்திலே அதாவது ஜெகாதி பிரபஞ்சத்தில் நான் அபிமானிக்கிறதுக்கு அது அய்மானங்க பந்தம் கொடுக்கிறது நான் சச்சித்தானது நிச்சயம் அபிமானம் இருக்கு நிகழ்த்து கொடுக்க இது பிரிக்கணும் இது பிரமஜர் பிரமஜா மயக்கத்தான ஒற்றுமை உணர்ச்சி இது ஒற்றுமை வளர்ச்சியில நீக்கணும் விசாரம் நீக்கணும் ஆக அபிமானம் இல்லன்னா விவகாரம் கிடையாது எந்த விவகாரமும் இல்லை நிவர்த்தி விவகாரம் நிவர்த்தியில அபிமானம் இருக்கணும் அது அபிமானம் தான் கடமையில அபிமானம் தான் சகலத்தில் அபிமானம் அபிமானம் இருக்கிறவர்கள் அது அகங்காரம் சுபாங்காரம் என்றும் பரமாவங்காரம் கனாங்காரம் என்ன பிடிப்பாங்க பாதித்த பாடம் கரசி மட்டாம் இவன் என்னும் மதுவே கனாங்காரம் சொன்னது சரீரத்தில் யார் எனது அப்படிங்கறதுனா கனாங்காரம் அதுதான் பந்தம் கொடுக்கிறது அது ஐமாதம் தான் சுபங்காரம் இந்த கேரன் நமக்கு மனசுக்கு சாட்சியாகவே சுபாங்காரம் பரமஹங்காரம் சர்வசாட்சி இந்து நான் சாட்சியா இருக்கேன் பரவங்காரு அபிமானம் தான் இந்த அபிமானம் செய்யத்தக்கது பரவங்காரம் ஆனாலும் பிரிச்சுக்கணும் அதான் கடைசியில்லை அப்படிப்பட்ட ஒரு அபிமானம் இருக்கு அந்த அபிமானத்தை பிரிச்சு தெரிய பிரிக்க தெரியாதனால பந்தம் உண்டாதுன்னு சொன்ன பொண்ணு அகங்காரத்து வேலை ஆனா அலங்காரத்து வேலை அபிமானத்தை மட்டும்தான் அயமானத்தை குழப்பது ஐசானத்தில் அபிமானம் இருக்க யாரும் அபிமானம் இருக்குது ஒட்டி முயற்சி அதனால இப்போ குழப்பத்தினால என்னை விட தெரியும் யார் அப்படிங்கிறாங்கல்ல உள்ளதுதான் ஆத்மால பெருசு இல்லையதுதான் ஆனா ஆத்மா பெருசுங்கிறது அனாத்மால ஏற்று பாக்குறாங்க இது குழப்பம் அது பிரிக்கணும் பிரிச்சாங்க பிரம்ம சொன்னா சரி நான் தான் பெரியவன் புகழில் பெரியவன் குளத்துல பெரியவன் சரீர பலத்துல பெரியவன் அழகுல பெரியவன் பெரிய பெரியவன் ஏகாதி பிரபஞ்ச சொல்றாங்க சொல்ற அப்புறம் ஈஸ்வன் எனக்கு எதிரா அப்படின்னா வாசம் வந்தா பிரமத்துக்கு எதிரா ஈஸ்வரான் அவள் கீழ்ப்பட்டவள் தான் அந்த உணர்வு இல்லாமல் சரீரத்தை வச்சுக்கிட்டு கெட்டிக்கார்ட்டு டீச்சர் கூட எதிர்ப்பு அப்படிப்பட்ட எவரு எனக்கு எதிரா யாரும் எதுக்கு எதுல அதிஷ்டான அதினால யாரும் இல்லையா இல்ல அப்படி உணராமல் இத உபாதியை வைத்துக்கொண்டு எதிரி இல்லன்னு அது நல்ல அப்படி சொல்லி என்ன தோசா போனாங்க யார் ஜெயிச்சிருக்காங்க அலங்காரத்தை எவர் எதி என்கின்ற அலங்காரத்தை எதிரி முடியும் ஜெயிக்க முடியுமா சிவர் வாணியிலிருந்து பேசணும் என்ன விதியான ஆளுதலை அதனால அதிஷானத்தினுடைய தன்மை ஆரம்பத்தில் குழப்பம் அதான் பரமதான அஷ்ட சொல்ல சனந்தன் எதிர படைபலம் என்ன ஆற்றல் என்ன என்னுடைய சுட்டுப்புற சூழ்நிலையை மாற்றி பேசணாக முடியுமா தோல்வி தோல்வியடையும் தரிசிரம் இருக்கு ஜெயிக்க முடியாது பிரியாணி அப்படி இருந்தான் பதினெட்டு அக்கோன் சேனையில் பதினொன்னு அவனது ஏழு ஏழு கார ஜெயிச்சான பதினொன்று பதினொன்று போன ஏன் பகவான் இருக்கார் அந்த அகார கரல அவர்கள் பகவான் நம்பினாங்க ஜெயிச்சாங்கொழியும் பலி சென்று ஏற்றில நாயின் அயன் தோற்றம் இளன் திருமால் தன்னல ஓரவியம் சந்திர அணிந்திரனும் சற்றே நாற்பம் தம்பளை நம்பளையே மூலமும் அத்தியானது விளக்க உரையும் பதினெட்டாம் அத்தியாயத்தில் காமரி படைச்சிருக்கு மேல இது வரைக்கும் காமன் சொல்லியாச்சு அதன் பிறகு கோபன் கோபம் முடிஞ்ச பிறகு லோபன் லோபன் போல மோகன் மோகனு பிறகு இப்போது அகங்காரம் சொல்லப்படுது ஆங்காரத்திற்கு மூன்று பாட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு பாட்டு முடிஞ்சு பண்டாவது போட்டு அவதாரிகை திருமூர்த்திகள் இந்திராதி தேவர்கள் மற்றும் எவரையும் அற்பமென மதிக்கும் அகங்காரமே நம்படையாயிருக்கும் என அதாவது இந்த உலகம் அனைத்தும் அற்பம் அது எம்மை விட கீழ்பட்டது என்ற ஒரு மனபாவத்தை உண்டாக்குறது ஆகினார் இதன்பொருள் என் அளவோ ஈசனும் வந்து ஏற்று ஒழியும் என்னிடத்தில் பரமேஸ்வரனும் வந்து விச்சை எடுத்துச் செல்வன் பலி சென்று ஏற்று இளன் ஆகிய அயன் தோற்றம் இளன் உச்சையை வந்து யாசித்து செல்லவில்லை எனில் பிரம்மாவும் சிருட்டியும் இருக்க மாட்டாது திருமால் தன்னடவோ விஷ்டுவும் எனக்குச் சமன் ஆகால் ரவியும் சந்திரன் இந்திரனும் சற்று எனப் பகரும் தம் படை சூரியனும் சந்திரனும் இந்திரனும் அற்பம் என்று கூறும் நமது சேனையான அகங்காரம் நமது படைத்துணையா உள்ளது அப்புறம் பார்த்து அன்ப சொல்லுங்க அனாத்ம பாவனை அந்த ஆத்ம பாவனையே ஆகாரம் ஆனது அநாத்ம பாவனை சே சொல்லு அந்த சே சொல்லும் போது என்ன என்ன வரது ஆத்மா என்ன நிறைந்தது அதான் அப்படி இருக்கும் போது அனாத்மாவில ஏற்றி அரிமானத்தை வைத்துக் கொண்டு திருமூர்த்திகளுக்கும் மேம்பட்டவன் அனாத்மாவை அனாத்மா சேத்திகள் சேத்திகள் சொல்றது அது சொல்றது சொல்வதனாக வரக்கூடிய திருமணங்கள் அது தப்பு என்று சாத்தனம் சொல்றது அவர் பிரிச்சிட்டவன் சொன்னா இது ஆத்மபாவனை ஆத்ம பாவனையானது அனாத்மாவது ஏதாவது செய்து அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அந்த அனாத்ம பாவனையே வலு வந்து போய் அது கையாளமா இவன் கையாள மாட்டான் கையாளாதனால அவன் உண்மை தெரிஞ்சவன் ஆகிறான் அப்படி அபியாசப்படுத்தினால அவன் ஜீவன் தேவை பெறலாம் அதனால இதை பிரதார்த்து எதிர்ப்பது அந்த பாவனையானது அகண்டு மூணு மக்கள் அனாத்ம அதனாலதான் சொல்றது என்னிடத்தில் பரமேஸ்வரனும் வந்து விஜய் எடுத்து செல்வன் அவனே எங்கிட்ட பெற்று விந்தை பெற்று விஜயின் மகிமை செல்வத்தின் மகிமை குதிரனை எங்களுக்கு வெச்சு வாங்கலாம் அப்படிம்பாங்க செல்வ மகிமை கல்வி மகிமை சரஸ்வதி எங்கிட்ட பெற்று வாங்கணும் அப்படிம்பாங்க மகிமை கல்வி மகிமை அதிகார மகிமை அப்புறம் எவ்வளோ மகிமே இருக்கு அதெல்லாம் ஆங்காரம் நல்ல வாச வித்யா கர்வம் தனகர்வம் சரீர கர்வம் பலகர்வம் பலகர்வம் இருக்கும் ஆனா இவ்வளவு மேம்பட்டு சொல்றது போரா ஆத்மாவுடைய பாவனை ஆத்மா எல்லாத்தையும் மேம்பட்டுதான் அந்த பாவனை அந்த ஆங்காரம் ஏறு இருக்கு ஏன் இருக்கிறது பிரிக்கிறனால சரீரத்தை உயர்த்தி கொண்டு இவ்வளவு வேலை அப்படிங்க பிச்சையை வந்து யாசித்து செல்லவில்லை எனில் பிரம்மாவும் திருட்டியும் இருக்க மாட்டாது என்று சொல்ல பிச்சைக்கு பொதுவாக யாசகர்கள் உலகத்தில் இல்லை ஈர்க்க மாயாலும் மரப்பாவை சென்று உலகத்துல யாச்சகம் பண்றவங்க இருக்கிறதுனால தான் உலக நன்றாக இயங்குதான் இறப்பவர் இல்லையானால் பெரிய உலகில் இயக்கும் மரத்தால் செய்த பாவை கைட்டினால் ஆட்டப்போட்டி சென்று வந்தால் ஓடுறதாக ஒரு சந்தேசம் இருக்காதான் வாங்கறவங்க இருக்கணுமா அப்படிங்க அதன் தோற்றம் இறந்து கோள் மேலாக்கடை பொருள் இல்லை என்று இறந்து அதை பெற்றுக் கொள்ள விரும்புவோர் இல்லாத போது பொருள் கோல் போடுதல் என்ன புகழ் உண்டாகும் வாங்குறவருந்தாதான் குழுப்போல் பெரு குழு பெருந்தா தெரியக்கூடாது வேண்டும் நிரப்பிடம் பொறுமை போவாங்க எல்லாம் செய்வாங்க இறப்பவன் எவரிடத்திலும் சினம் கொள்ளாது இருக்க வேண்டும் அவன் அடைந்துள்ள வருவாய் தம்பமே அவனுக்கு அறிவு புகட்டும் சாரிலாக அமையும் மகிழமை யாதகம் பற்றிதான் வாழ வேண்டியிருக்கு அது கௌரவமா இருக்கலாம் கௌரவம் இல்லாமல் இருக்கலாம் எப்படியோ பொருள் பெற்றுதான் வாழணும் அது ஒரு இரண்டாவது உப்புரம் ஒருவருடைய உதவிப்பட்டு தான் வாழ வேண்டியிருக்கு உப்பு ரெண்டு பிரிவா இருக்கு ஆக உலகமானது யாட்டத்தினாலதான் வாழுகிறது இல்லைன்னு சொன்னா மரப்பாக மரத்தில் செய்யப்பட்ட பொம்மையை கைகிட்டாட்டுற மாதிரிதான் இருக்கும் உணர்வு இல்லைன்னு அர்த்தம் அதுக்குதான் சில பேர் கேட்பாங்க அப்படின்னா சில பேர் திட்டம் ஜீவனம் பண்ணுவோம் ஜீவனம் பண்ண கட்டாயம் பண்ணும் இல்ல பிராகம் அப்படி இருக்கு அவங்களுக்கு ஆகணும் அதுக்கெல்லாம் ஈசல மெய்மே பண்ணல உடைய பிராகவானது அளவில் பாவமாக அமைஞ்சிருச்சு அதே போல கொடுக்கறவங்களுக்கு பொருள் கொடுத்து கொடுக்கும்படியாக அமைச்சிருக்காரு ரெண்டு பேரும் சொரம் உண்டாக்கி சொல்லி அதனால இவன் செய்த பாவம் போய் போய் புண்ணியம் சம்பாதிக்க கொடுக்கிறவனுக்கு இவனும் புண்ணியம் இருக்க புண்ணிய பாவத்தினுடைய வரவு செலவு கணக்கு தான் வாழ்க்கையே கொடுக்கவாங்க பொருள் பெற்றோம்னா பெற்றுக்கொள்ள புண்ணியத்தில் கணக்கு குறைஞ்சிரும் அப்புறம் கொடுத்தவர்களுக்கு வரும் இவர்கள் என்ன பண்ண வேண்டிய ஒரு செய்கிறதுனாலயோ பிள்ளைத்தையும் ஈட்டுக்கணும் இல்லைன்னு சொன்னாக்கிட்டே வந்துரும் அப்படி அப்படிப்பட்ட ஒரு மேதிய தெரியாத காரணத்தினால தான் மக்களிடத்துல பாவங்கள் வளர்ந்து துணிமா கிடையாது காரணமா வியாபாரத்துல கடைக்கு போய் சாமான வாங்குறான் சாமானும் வாங்கினா கடைக்காரனுக்கு அவங்க கணக்கு நிறைய வேறு போகுது இவன் கைப்பொருள் போச்சு கைப்பருள் போனதான் என்னாச்சு பொருள் பட்டு சதவீதம் அடைகிறான் ஆனாலும் பொருள் போனதான கைப்பொருள் சம்பாதிச்சபோது போச்சு போக பாக்கி ஆனாலும் செய்யறான் அப்ப என்ன செய்யணும் ஒரு மீண்டும் இவன் பொருள் சம்பாதிச்சாதான் வேறு போய் வாங்க முடியும் இல்லைன்னா வாங்க முடியாது அவன் என்ன பண்ணும் சரக்கு போன பிறகு மீண்டும் ஒரு சரக்கு வாங்கி வச்சாதான் லாபம் அடையலாம் அவன் சரக்கு வாங்கி வைக்கணும் அது பொருளை கொண்டு அப்படி போல ஒரு இடத்துல ஒரு உதவி ஒப்புரோலி உதவியோ அல்ல ஈகை தர்மமோ பெற்றுக்கொள்வோம் நம்மளுடைய புண்ணியத்துக்கு குறைஞ்சி போச்சு அவங்க புண்ணியம் வேறு போச்சு அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா சம்பாதிக்க முயற்சி வாங்கணும் அது எத்தனையோ ஒளி இந்த உண்மை தெரியுமே இவரும் குறையாது கடைக்காரன் சரக்கு வித்தவர் சரக்கு வாங்க வச்சாங்கன்னா லாபம் வந்துகிட்டே இருக்கும் விட்டு போச்சா விசா பிறந்த லாபம் அதே போல இவன் கிருக்க பணத்தை சாமான் வாங்கணும் அதோட சம்பாதிக்காம இருந்தா நாலு சாமான் வாங்க முடியுமா அப்ப ஒரு சம்பாதிக்கணும் இல்லவா இந்த ஒரு உதாரணத்தை வைத்து பார்க்கும் போது இந்த விளக்கம் ஏற்பட்டு போய்டும் அதனால தான் புண்ணிய காரியங்கள் செய்து கொண்டே இருக்கணும் புண்ணியத்தின் பயன் அனுபவித்துக்கொண்டே இருக்கணும் அது கொடுக்கறவங்களும் வாங்கறவங்களுக்கு இந்த பொது நியதி இருக்கத்தான் செய்யும் இல்லைன்னா இந்த உலகம் இயங்காது என்பதை இந்த பாடல சொல்லு செல்லவில்லை எனில் பிரம்மாவும் சீட்டி இருக்க மாட்டாது பிரம்மா சீட்டி தான் அப்படி இருக்கத்தான் செய்யுது நம்ம நாட்டில் பண்ணல உலகம் புறாவுமே தான் அமெரிக்கா இருக்காங்க அவங்களுக்கு அரசாங்கம் என்ன பண்றதோ சீடு கொடுத்துருவான் ஏழைகள் அது எந்த கிளம்பி கொடுத்து அரசாங்கம் அந்த நாட்டு பழங்கு எனக்கும் சமான் சமன் ஆகார் அப்படினா அது எதுவும் சொல்ல சதகத்துல செய்தி பண்பினை தொகை வெம்பவம் சேர்ப்பனு உயிரி பனை இலட்சவன் ஆன்மையென்றோர் ஐவர்க்கெதிரே என்னை நோக்கி அறைந்தது ஐயா மனிதர் பணவனவீதை அதை மாற்றிடே இந்த ஜீவனை படவிதமான புள்ளிபாவங்களில் ஈடுபடுத்துவேன் இணைத்தொகை சேவிப்பன் உவிப்பனியில் அச்சிவன் ஆன்மே ஒருவன் அவன் உனக்கு சகாயம் ஆறானா அச்சிவனே ஒருவையை பார்ப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லுவான் என்று ஓர் ஐவர்க்கு எதிரே இணை நோக்கி அறைந்தது ஐயா என்ளை அடக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கொண்டு இருக்கிறேன் அவர்களியங்கள் ஆணவம் நீ இதை மாற்றம் அதாவது மைனார் பர்வதம் போல இருக்கின்ற ஆணவமானது இப்படி எல்லாம் செய்யுது நீ இதான் மாற்றணும் என்று பிரார்த்தனை பண்ற சாந்தர சுவாமியார்க்கு அவ்வளவு மகிமை உண்டு அப்படி ஒரு அந்த காலத்தில் ஒரு அமைப்பு இருக்குற தன்மை தன்மைகள் வச்சிருக்கார் நாளையும் உண்மை உணர்ந்தால் பிரிச்சிடலாம் பிரிச்சு அடக்கலாம் உண்மை உணர்லாம் முடியாது என்பது மதத்தயாரர் மண்ணி நன்றி விண்ணிலே அவதாரிகை யானையின் மதத்தை மாற்றினாலும் மதமாகிய செருக்கை மாற்றல் அரிது எனக் கூறல் கதத்த யானையை வலிய யானையையும் மதத்தை தனிப்பல் தனித்திடுவார்கள் களிமிகுத்து எழுந்த மா மதத்தை வெறி மிகுந்து உண்டாகின்றருக்கை மண்ணில் நின்றில் அல்லது பரலோகத்தில் யார் தணிக்கவல்லார் யாவர் மாற்றுவதற்கு சமர்த்தராவார் ஒருவரும் இல்லை என்றபடி ஆகவே அகங்காரத்தை தணிக்கிறதெல்லாம் விசாரம் பண்ணணும் ஆத்மாத்ம ஒற்றுமையினாலே இப்படி வருது ஆகவே பிரிக்கணும் என்ற ஒரு பிரிக்கு பார்த்தா தான் விடுதலை அடையலாம் முடிய முடியாது ஆத்மாவுடைய உயர்ந்த நிலையை அநாத்மாவில் ஏற்றி பார்க்கறது அஞ்ஞான காலம் அது பிரிச்சு பார்க்கறது விசார காலம் பிரிச்சிடும் பிரிச்சிட்டோம்னா உயர்வை சொல்லும் போது ஆத்மாவுடைய உணர்வு என்று அந்த ஞாபக வரணும் அப்ப இந்த ஆங்காரம் என்ன செய்யும் தாழ்ந்துடும் ஆங்காரத்துக்கு என்ன தொழில் அபிமானிக்காதுதான் அபிணமானது எதில் இருக்கணும் நல்ல விஷயத்தில் இருக்கணும் ஆத்மாவில் இருக்கணும் வேதாந்த விசாரம் பிரம்மத்தில் இருக்கணும் அபிமானம் இருக்கப்படாது அபிமான நிமித்தமாக அபிமானம் இருக்கணும் கடமையில அபிமானம் வைக்கணும் வழியில் அகங்காரமானது ஆசையில ஆசை அபிமான வைக்கப்படாது அபிமானம் இருக்கக்கூடாது கடமையில்தான் அபிமானம் ஆகாரம் இருக்கணும் இந்த காரியத்தை எனக்கு செய்ய அனுமதிப்படுத்தியிருக்கார்கள் இது என் கடமை நான் செய்ய வேண்டும் என்று அபிமானம் வைக்கலாம் அதை வைக்கணும் அதை விடுத்து இது வேணும் குறுக்கோரில போறது நெடுக்கடியில் போறது எல்லாம் அபிமானம் வைக்கும் போது அது அகங்காரத்தினுடைய வேலை அது விசாரம் இல்லாம பிரேக் இல்லாமல் முகநாங்க இல்லாத மாடு மாதிரி போயிட்டு இருக்கு தான் வண்டிகள் எப்படி பிரேக் சரியா இல்லைன்னா முகநகரில் நம்ம மாடு வண்டி எங்கேயோ போயிருவோம் அது எங்கேயோ போயிடுறாங்க அதே போல பிரித்து பார்க்க விசாரப்படுத்தவர்களுக்கு கட்டுப்பாடு இருக்கு அவர்கள் அஹங்காரத்துக்கு வேலைய அய்மானிக்கிறதும் அந்த அயமானம் ஆத்மாவில் வைக்கணும் பக்திமார வாழ்ந்த உபாசனாமூர்த்தி வைக்கணும் ஞானம் அய்மா அசீரானத்தில் வைக்கணும் அதிஷ்டானத்தில் வச்சு அது அபியாசம் பண்ணணும் அதான் அக சச்சியானந்த பிரமண்ணான் சச்சிதானந்த நித்தியம் இப்படிப்பட்ட ஒரு அறிமானம் வைக்கணும் அதை விட்டுப்பட்டு அனாத்மாவில வைக்க வைக்க துக்கத்துக்கு எது ஒழிய சுகத்துக்கு எதுவும் ஆக இது பிரிச்சு பார்க்க கூடிய விசாரம் தேவைப்படுகிறது எச்சரங்களும் தமக்கு எதிர்ந்துள்ளோர்களை படுதன்னை வல்லாமைக்குவதை அவரவர்கள் தவப்பயனை அவரவர்கள் அனுபவிப்பதை கண்டுியாதாமையைர் யாவல்றார் இதன் பொரு எச்சரங்களும் தமக்கு எதிர்ந்து படும் போட்டுும் எத அங்களை உழையவர்களை எதிர்த்து நாசப்படுத்தும் எந்த ஆயுதம் இருந்தாலும் ஆயுதத்தினால் தாக்கப்பட்டவர்கள் அணிவார்கள் இது உலகத்தில் பார்க்கிறோம் ஆனால் மச்சாரன் தன் ஆயுதத்தை ஒவ்வதற்கு வல்லரே மச்சாரன் தன்னுடன் போர் செய்து வெல்வார் யார் உலர் உலகத்தில எதிரிகளை கொள்வதற்கு ஆயுதங்கள் உபயோகம் பண்ணுறார்கள் ஆனால் மச்சரனாகிய என்னை கொள்வதற்கு எந்த ஆயுதம் இல்லை அப்படி அவ்வளவு வலிமை உண்டு எனக்கு பொறாமைக்கு வடிவு இருக்கு அது அடுத்த பாட்டு என்ன விளக்கிறார் தன் தவப்பயன் புசித்தல் கண்டு நெஞ்சு தன்னுள்ளே வெந்தவ பொறாமை தன்னை வெள்ளையாவல்லே என்பொருள் தம் தவப்பயன் புசித்தல் கண்டு நெஞ்சுதன்னு தமது புண்ணிய பலத்தை அனுபவிப்பதை பார்த்தும் தம் மனத்திற்குள்ளே வெந்த அப்பொறாமை தன்னை வெல்ல யாவர் வல்லவர் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த பொறாமையை ஜெயிப்பதற்கு எவர்தான் தமர்த்தராவார்கள் இதுலயே வழி சொல்லியாச்சு அவர்கள் தவப்ப என்ன அனுபவிக்கிறாங்க அனுவிக்கிற போது நான் சும்மா இருக்க வேண்டும்தானே ஆனாலும் பொறாமை ஆகிய நான் சும்மா இருப்பதில்லை விவேக செய்கிறேன் மனதை புலங்கை செய்கிறேன் கும்பளை செய்கிறேன் படிக்கிறேன் என்ன ஜெயிக்கிறதுக்கு யார் இருக்காங்க அப்ப என்ன செய்யணும் விசாரத்தினால அவரவர்கள் தவப்பினு அவர் அனுபவிக்கிறார்கள் நான் அதுக்கு பொறாம படப்படாது என்று விசாரம் பண்ணாங்க அது போயிடும் அதான் அதுக்கு ஆகிதான் அது வரதுன்னா விசாரம் பண்ணணும் சாதாரண போகாது அதாவது ஜெயிக்க முடியாதுன்னு சொல்றேன் உலகத்தில் இது பொறாமைங்கிறது அது ஒரு பெரிய கிழிவு பண்ணக்கூடிய குணம் தான் அதனால எத்தனையோ கெளிதடும் அதாவது சொல்லார் எழுத்த உடனே அதுதான் சொல்லு அழுக்கார் ஆவா இன்னாச்சொல் இந் நான்கு இழுக்கா என்ற தரம் என்ன முதல்ல முன்பாட்டில் மனத்துக்கு மாசன் ஆதல் அனைத்த நேரப்பட மனதில இருக்கிற அழுக்க இருக்கு அது இல்லாமல் இந்த ஞான வரும் முத்தி கிடைக்கும் என்று சொல்ற மற்றதெல்லாம் ஆறாவது தரப்படுகிறது அழுக்க என்ன என்ன ஐயா அழுக்காறு அவா என்னச்சல் இந்நான்கும் எண்ணிக்கை கொடுக்குற இழுக்கா என்ற இதெல்லாம் குற்றங்கள் என்று சொல்லப்பட்டது அறம் என்று ஆறம் நீ சாஸ்திரங்கள்ல தர்மசாஸ்திரங்கள் சொல்லப்பட்டது இதான் அழுக்காறு அத பொறாமை தான் அது முத்தி போச்சுன்னு சொன்னா ஆகை இருக்கணும் நான் அப்படி ஆகணும் நான் இப்படிதான் செய்யணும் அவராசை அது நிறைவேறலைன்னா கோபம் வேவிலி கோபம் செல்லு சொன்னா இன்னும் சொத்திட்டுவாங்க இதான் நாலு இது நாலு தான் பாவம் தான் ஆக இது தேர்வு வேறு இல்லை அப்படிங்கிறார் ஆகவே பொறாமை தான் விவகாரங்களுக்கு அடிப்படை எல்லா விவகாரங்களுக்கும் அதுதான் அது நிறைவேறத்துக்கு முயற்சி பண்ணணும் என்று சொல்லுவார்கள் பொறாமைனாலும் எத்தனையோ கெடுதலாம் இருக்கு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு வியாபாரி சர கொண்டு போனான்னா போயிட்டு மண்ணால் வந்துட்டானா என்னையா பகுதியில் காட்டானா என்ன தார்கள் விட்டு போச்சா அது கையிலே பிடிக்கிட்டு போயிடுறாங்க அப்படி வித்து போச்சுண்ணா அப்படி அண்ண இவன் பொறாமல் போயிட்டு இவன் ஒரு சர கொண்டு போனான் அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரிவிங்க நேரத்து வந்து இன்னைக்கு உதம் போட்டு பிடிக்கிட்டாங்கண்ணா அப்புறம் மன்னர் வந்து என்ன வியாபாரம்னா உனக்கானதும் எனக்கும் அப்படின்னா பொறாமையா வர்றது நீ கைந்த நாக்கு என்ன தெம்பு சேட்டியா இருக்காது உனக்கானது எனக்கு அப்படின்னா அப்படி பொறாமையினாலயே அவன் வியாபாரம் பண்றான்னா பண்ணிட்டு போகணும் தானே இவனி அந்த ஆத்தப்படுறான் நாம லாபம் நமக்கு ஆசைதான் பொறாமை ஆசைனான்னா பொறாமை பகுதி வீட்டுக்காரர் எதிர்கிட்டக்காரன் பணக்காராயிரான்னா எவ்வளோ இருக்குது நமக்கு இல்லையா நமக்கு இல்லையா ஏமாந்துறாங்க ஏமாந்து ஏக்கம் பெற்று கலக்கம் அடையிறாங்க இல்லை அதனால அழுக்காரு விலை கோபம் வருது அவன் ஆசைப்படுது அப்புறம் இன்னாட்சி திட்டுறாங்க அவன் கிடக்குறான் அவன் அப்படி தான் இருப்பான் அப்படி இல்லா விழா எல்லாம் சொல்லி திட்டுறதுதான் அப்படிங்கிறது கருத்து அதனால என்ன ஜெய்க்கிறது யார் இருக்காங்கன்னு சொல்றான் தன்மவித்தாலையும் கோரல் சொல்வதேங் தர்மார்த்த காம மோட்சத்தை அழிக்க வல்ல காமாதி படையின் அளவே யாவர் கூற வல்லார் என தர்மார்த்த காம மோட்சம் அதை அறம்போல் எண்பம் வீடும் தமிழர் சொல்வார்கள் அதை அழிப்பதற்கு யாராவது இருக்காங்களா இல்லதான் எத்தனை பேர் ஜெயிக்க முடியுது இதன் பொருள் ஞானம் மாசு தன்ம வித்தம் காமம் நாமம் நாளையும் ஈனமாக்கும் ஞானத்தால் வரும் மோட்சத்தையும் குற்றமற்ற தர்மத்தையும் ஜனத்தையும் இன்பத்தையும் பெயருடன் நாளையும் அழிக்கும் நம் ஓர் எல்லை சொல்வது எங்கன் நமது சேனைகளுக்கு ஒரு முடிவு கூறுவது எப்படி இதுவரைக்கும் பொதுவாக பொதுவாக எல்லோரும் தோல் தான் போறாங்க தோல்ய காண ஒரே பெரிய மகான்கள் கூட ஜெயிக்க முடியல விசாமத்தில தோல் கடிச்சது ஒரு ஜெயிச்சாரு அப்படி சாமான காமாதி படைகளை ஜெயிக்கிறது ஜெயிக்கத்தான் வேணும் சாத்திரம் அதை பின்வாங்க இப்பாடுபட்டு ஆகுது அடுத்த ஜென்மத்தில் ஆகுது தொடர்ந்து செய்யத்தான் வேணும் அப்படி செய்யும் போது வெட்டி கிடைக்கும் ஈஸ்வரன் நான் சகாயம் பண்றேன் அப்படிங்கிறார் எத்தனை அந்த வாய்ப்பு இருக்கு மிக மிக சிறகு அது கிடைக்குது பெரும்பாலும் அதுல நம்பிக்கையோ தீவிரமோ முயற்சியோ இருப்பதில்லை இல்லாததுனால அஞ்சனாட்சி தான் நடக்குது இப்போ இப்ப இல்ல எப்பவும் எல்லா விவங்களையும் அஞ்சனாட்சி தீவிரமா இருக்கு அப்ப என்ன வித்தியாச விவங்க இருக்குன்னா இப்போ மேன்மடத்துக்கு இருந்த கீழ் மடத்துக்கு வந்துருச்சு சாமானிய மக்கள் அஞ்சன ஆட்சி அதிகமா இருக்கு இப்போ மேன்மடத்து அதிகமா இருந்தது கீழ் மட்டத்துக்கு நியாயமா இருந்தது அஞ்சன் குறைஞ்சா இருந்தான் இப்ப கீழே ஓட வந்துருச்சு கீழ் மட்டத்துக்குள்ளவர்கள் சொல்ல மன்னிட்ட போட்டி போட சண்ட சண்ட கிடையாது அமைதியா இருப்பாங்க என்ன படம் ஏதோ சண்டை போறாங்க உலகத்துல எந்த மோடி காட்டி போறான் தெரிஞ்சு போகுது அடைகிறாங்க ஆட்சி இந்த காலத்திலும் மட்டுமல்ல எந்த காலத்திலயும் மேல்மட்டத்துல இருந்ததெல்லாம் கீழ்மண்டத்துக்கே வந்துருச்சு ஆட்சி விரிவாக குறைஞ்சபாடு இல்ல எங்கோ சில பேர் தப்பிக்கிறாங்க அவளதான் தப்பிக்கிற கூட்டம் மிக மிக குறைவு அப்படி இருக்கிறதுனால அந்த சோதனையில தோல்வியடைவர்களும் அதிகம்தான் தோழ குற்றம் இல்லை என்ன போர்கள வெற்றி தோழி சகஜம் என்று நினைச்சுதான் போர்களுக்கு போக முடியாத வெற்றியோ என்று தோல்வியில் போறதில்லை ஆனால் போர் வீரர் தோல்வியன்று அஞ்ச மாட்டான் மீண்டும் மீண்டும் இதுக்கு தயாராகும் அப்படி போல் இங்கேயும் மூச்சுக்கள் ஆகிய போர் வீரர்கள் தோல்வியன்று அஞ்சாமல் மீண்டும் மீண்டும் மூச்சு பண்ண வேண்டிய கடமை என்பதை தெரிக்கணும் அடுத்த பாட்டில் அடுத்த அத்தியாயத்தில் சொல்ல போறார் பாட்டு எதிரி குளங்களை பழகணும்னா ஜெயிக்கலாம் அது ஆயுதங்கள் எதிரி வர்றாங்கன்னா அதற்கு மேலே ஆயுதங்கள் தான் ஜெயிக்க முடியாதுதான் போகணும் இப்ப ஈராக்க நாட்டில் சோற்று காரணம் என்ன அவளுக்கு ஆயுதங்கள் பத்தாது இப்படி சமானம் இல்லை போனா அப்டின் சோற்று காரணம் என்ன ஆயுதங்கள் முடியுமா முடியாது துவக்கத்தமபமா இருந்த அப்ப கூட கொஞ்சம் ஜெயிப்பான் ஜெயிக்கூடிய சார்ந்துள்ளதால் ஜெயிக்க முடியாது ஆகவே அது ஆயுத பலமானது ஞானாதி படைச்சிருக்கு என்று அடுத்தது இல்லை விசாரமா சொல்ல போறால் மூணு சம்பாதிக்கத்தக்கது விடத்தக்கது என்பது கருத்து மகிழ்ந்திருக்குமே மன்மதன் படை பலத்தை எடுத்து கூற கேட்டனும் இருந்தனர் எனும் இவன் இயம்ப இடம் யாவும் மன்மதன் உதவினோர் கூறவும் இன்பம் எய்தி இறைவனை ஆனந்தம் அடைந்து இறைவன் அவதரிப்பதை சங்கியாமல் அன்னசேனை பற்றி சங்கை செய்யாமல் அஞ்சன் படைகள் தாம் மகிழ்ந்து இருக்கும் சந்தோஷம் அடைந்து இருந்தன அந்த ஒற்றர்கள் வந்து அஞ்சன்கிட்ட சொன்ன பிறகு எல்லாரும் தம்முடைய படை பராக்கிரமத்தையும் சொன்னார்கள் சொன்ன பிறகு அஞ்சனும் அவனுடைய படைகள் எல்லாம் சந்தோஷமாக நம்ம ஜெயிக்கிறதுக்கு யாருக்காங்க ிருக்கிறார்கள் என்று இந்த அத்தியாயம் முடியுது அடுத்த அத்தியாயத்தில் ஞானம் அதன் படிச்சிருக்க ஆரம்பம் எவ்வயிற்கு நீரா வேயிரை வன்பொற்றால் எதவிருந்தவம் செய்தோர் இறஞ்சிப் போற்றி வெவ்வூயிற்கு அவரும் அரியா வேந்தன் தன்னால் விளைந்ததெல்லாம் விண்ணப்பம் செய்த போதே ஒத்தொன்பதா ஞானம் படைச்சிருக்கு ஆதாரியை தபசிகள் வாழ்த்தி வணங்கி முறையுடன் பொருள் எவ்வுயர்க்கும் உயிர் ஆய இறைவன் போற்றால் சகல செய்வர்களுக்கு ஆத்மாவாயிருக்கும் பரமேஸ்வரன் திருவடிகளை எய்த எறும் தவம் செய்தோர் இறஞ்சிப் போற்றி அடையும் வெறுமையுள்ள தவம் செய்பவர் வாழ்த்தி வணங்கி வெவ்வுயர் கவரும் அரியாவேந்தன் கொடியோரை அடைந்திருக்கும் அஞானமாகிய அரசனால் விளைந்தது எல்லாம் விண்ணப்பம் உண்டான தீமைகள் எல்லாம் தெரிவித்த சமயத்தில் அடுத்த பாட்டு தொடர்பு போராறு அஞ்சன வந்த நாள் வையம் புகுந்த பிழை கேட்டருளி போதமூர்த்தி சீராறுமடி அவரை திருக்கன் இருவடி தாமரை அவர்தம் சென்னேட்ட துன்பங்களை அறிந்த சுரபானந்த சுவாமிகள் அடியாறுகளை கிருபையால் நோக்கி திருவடியை சூட்டினார் என் தன்னால் வையம் புகுந்த பிழை கேட்டு அருளி போதமூர்த்தி போர் தொழில் உற்றன அஞ்சவேந்தனால் இவ்வுலகமானது அடைவுற்ற பேராபத்தை செவிந்த வடிவு ஆனவர் அடியவரை மெய்யடியாறுகளை அழகிய கிருபா திருட்டியை வைத்து நோக்கி திருவடியை தாமரை அவர்தம் சென்னி கொண்டு அழகிய தாமரை மலர் போன்ற திருவடிகளை அடியாரளது சிறத்தில் சூட்டினார் இந்த மூச்சுக்களுக்கும் பக்திமார் கொண்டவர்களுக்கும் தபசிகளுக்கும் எந்த காலத்திலையும் தீங்கு செய்வது அய்யனுடைய வேலை தான் அது இன்னைக்கு நேரத்தில் ராமாயணத்திலும் பாரதிலும் அப்படித்தான் ராமாயணத்தில் தபசிகள் வேலை தவம் பண்றதுக்கு விடுறதே இல்லை அஞ்சன் அஞ்சன் குரங்கு வந்து கெடுதல் பண்றதுதான் அறக்கரு வடிவமாக பண்றது அப்புறம் காட்டு முராண்டிகள் இப்படி அது கெடுதல் பண்ணும் அந்த நலபோகன் சொல்லக்கூடிய ரெண்டு பரவிகள் தபசிகள் சால கிராமம் பூஜை பண்ணா விஷ்ணு ரூபா வச்சுக்கிண்டு அவர் இங்கே குளிக்க போயிட்டு ஆற்றுல போட்டுரு குளத்துல போட்டுருது அவங்க மணால் வேற ஒன்று வச்சிக்கிட்டா அதுக்கு ஒன்று போட்டுறது இப்படி எல்லாம் கெழுது பண்றது குடிசைக்கு எல்லாம் கெழுது பண்றது அப்புறம் சாம்பட்ட இவர் போட்ட கற்கள் எல்லாம் மிதக கடவுது அப்படின்னா அவன் போட்டா மித போச்சான் மறுநாள் பண்ணி எடுத்து வந்து சாப்பிடுவாங்க அதிகாரம் இல்லாத கெடுதல் பண்றவங்களுக்கு கெடுதலான ஒரு நிலையத்தான் சாபம் பண்ணலாமா இல்லையா உடனே செத்து போன யாருக்கும் அதிகாரம் கிடையாது என்ன ஆயில் பலம் இருக்கு கை காந்தாரி கண்ணபுற சாவம் போட்டா கடைசி காலத்துல நீ முப்பத்தாறு வருஷங்காறுக்கா சாகப்படுமா இவன் சாவம் ஆகிடுது போவதுதான் சரிப்பா குடமா வாங்கிட்டான் நான் தக தான் போறேன் கழிச்சு அப்ப என்னாச்சு இது சாபம்னா பேரு என்ன வாயில் அப்படித்தான் அந்த தூண்டி விடுவார் அது போல இங்க இவன் பிற்காலத்துக்கு நலவு பணம் தேவைப்படுறான் ராவன் அணை கட்டும் போது இவன் தான் கல் வாங்க போட்டது அடியில் மிதக்கமும் கல்லா போச்சான் அப்படி இருக்கும்போது செத்து போனது போறக்கூடிய அதிகாரம் இல்ல இல்ல இதெல்லாம் ஈஸ்வரனால சாபான கிரகம் கூட பிரார்த்து வரும் தெரிஞ்சுக்கணும் அதுக்காக சொல்ல நன்மையாக வருது ஆக காபால கிரகம் இதே பெரியவாள் கண்டா போன கடைக்கு போறாங்கல்ல பிரார்த்தனை இருந்தாலும் தான் கூட்டி வைக்கலன்னு கூட்டி வைக்காது அப்புறம் சொல்றாங்கல்ல நானு தான் போறேன் ஒன்னும் காணப்படிப்பாங்க இருக்காது தான் அதே போல கோயில் குழந்தைக்கு போறது அது பிரார்த்தனை அது அப்படிதான் கரம்பி இருந்தாலும் கூட்டி வைக்கலாம் கூட்டி வைக்காது அன்னைக்கு சொல்லல நானும் தான் இருபது வருஷம் ஐயப்பா நாளைக்கு வரும் குழந்தை பறக்கலங்கிறாரு அவளே சொல்றாங்க ஏ எனக்கு தெரிஞ்ச ஆளு பத்து வருஷம் தான் போறேன் அவர் குழந்தை போச்சு கோ கோயில் குளத்துக்கு போனாலும் கூட தரிசித்தாலும் கூட நம்முடைய பிரார்த்தத்துக்கு அனுசாரமாக அனுக்கிரகா வந்துடும் அப்ப பெரியாரரிசனம் பண்ணப்படாத போகப்படாத போகத்தான் வேணும் ஏன் போகணும்னா இது குறை இருக்கும் அந்த பிரார்த்தத்தில் போகத்தான் வேணும் அப்படி போகும்போது அது நிறைவு வரும் எப்படி ஒரு சாமான தூக்கம் பார்க்கும் போது போட்டுட்டே வருவாங்க தூக்காது கழுது கொஞ்சம் போட்டு தூக்கணும் அது கொஞ்சத்துக்காக இறங்கிட்டே இருக்கணும் அது கோயில் குடத்துக்கு போறது பெரியவாள் தரிசனம் பண்றது ஜம தியானம் பண்றது பரிகாரம் பண்றதுன்னா கொஞ்சம் குறை இருக்கு ஜென்மத்தில் செஞ்ச புண்ணிய பாவங்களுக்கு குறை இருக்கும் புண்ணியத்துக்கும் பாவத்துக்கும் குறை இருக்கும் அது அதுக்கு என்ன அதுதான் முயற்சி அதான் பரிகாரமா பரிகாரம் செய்யறது பெரியவாழ் தரிசனம் கோயிலுக்கு போறது தூண்டி விடும்போது போக போகும் போது அவனதான கழிச்சு குறைக்க ஓடு போடுறோம் சாமான்லாம் கொட்டி போடுங்க அந்த குறைக்க எதிர்த்து போடுவோம் ஓடு பாருங்களேன் வருமான வராது அது போல சில பேருக்கு இத்தனை வருஷம் போற எனக்கு பிறக்கலையாக்கா கர்மம் இல்ல இருக்கும் அப்படி போல ஆண் குழந்தை பிறகு போறாங்க பணம் போறாங்க வரலான்னு சொன்னாக்க அது அந்த பிரார்த்து இருந்தா தானே அப்ப போயிட்டே என்ன அஷ்டம் அழுத்திரும்போது தொடரலாம் அதுதான் லாபம் அது புண்ணியும் தொடரும் அதனால சங்கடப்படுறது பிரயோஜனம் இல்லை இப்படி இந்த நியதிகளை தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால தபசுகள் எல்லாம் மூச்சுக்கள் கோரிக்கை பண்றது வீட்டில் தடையா இருக்காங்க என்ன பண்றது பிரார்த்தம் அனுசாரமாக உதவி பண்ணுவார் உதவி வராது விஸ்வாமுத்த ராமர் கூட்டி போனது எதுக்கு சாடகை சம்பாரம் பண்றதுக்காக கூட்டி போனார் அவரே சாபப்படப்படாத செய்யணும்னு பிரார்த்தம் இருக்கு அதுக்காக தான் அனுசாரமாக தான் சாப்பாடு கிரகம் செயல்படுவோடைய ஒருவர் தன்னுடைய சபோபலத்தை கொண்டு அல்லது அந்த தெய்வமா இருந்தாலும் தெய்வம் அணுக்கிற சக்தியும் பயன்படாது என்று தெ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனக்கு கருத்து அதனால ஏதாவது முறையிட்டார்களாம் முறையிட்ட பிறகு சரி திருவடிகளை சேர்த்து சூட்டினார் அந்த முறையிட்டவர்கள் எனக்கு திருவடியில சூட்டி ஆசிர்வாதம் பண்ணுவோம் ிரு கடை கண்பட்டார்ன்றோ எளிதாகி இருப்பதுதூ மாயாபுரத்திற்கஞ்சா நிற்பர் ஒழிந்தவர் வெளி பார்வலாக தொள்ளே போட்டுக்கணும் அன்னதை பழனி மூலமும் அதிரானந்த விளக்க முறையும் பத்தொன்பதாவது ஞானவிரோதன் படைச்சிருக்கு அவக அருகை குருநாதன் திருவருள் உடையார்க்கே மாயாபுரத்தை அடிப்பதற்கு எழுதல்லாமல் தேவர்களும் அஞ்சத்தக்க அதனை மற்றவர் அடித்தல் அரிது எனல் எம்புரான் திருக்கடைக்கண் பட்டார்க்கு அன்றோ எனது சர்க்குரு நாதனுடைய அழகிய கடைக்கண் திருவடியை அடைந்தவர்க்கு அல்லவோ எழுதியாகியிருப்பது மாயாபுரத்தை வெல்வது சுலபமானதாம் ஏற்றமிக்க ஒம்பரும் மேன்மை மிகுந்த மாயாபுரத்திற்கு அம்யப்பட்டினத்திற்கு அஞ்சான் இருப்பார் பயந்து இருப்பார்கள் ஆனால் உலகத்தூள் உலகத்தின் கண் ஒழிந்தவரோ மற்றவர்களா இனி ஒழிப்பார் இனிமேல் அழிப்பார்கள் அழிக்க மாட்டார்கள் என்றபடி அதனாலே அஞ்சனுடைய வரலாறு இதில் சொல்லப்பட்டிருக்கு அஞ்சன் சரித்திரத்தில் சரிந்தான் மாயா குறி அவற்ற நண்பர்கள் என்று அஞ்சன் ஆட்சிகிறான் அவனை வெல்ல முடியாதுன்னு சொல்லப்பட்டிருக்கும் அடிப்பட்டவர்களை தியாவர்களே வெல்ல முடியாது இவன் சொல்ல வெல்ல முடியும் அப்படின்னு அஞ்சனுடைய பெருமையே சொல்லப்படுகிறது ஆக குருநாதனுடைய திருக்கடைக்கணன் பார்வைப்பட்டா எல்லாம் அழிஞ்சிடும் அதனால் வேறு வழி இல்லையே இல்லைன்னா ஒரு பாசக்கட்டறு மாமாயா புறமழித்து மயக்கம் தீர்வார் சொருபானந்தா உனக்கு தொழில் செய்வார் பிறராலும் தொலைக்கலாமோ அவதாரியை நமது குருவரனைச் சரணடைந்து மனோவாக்கு காயத்தால் வழிபடுவோர் அஞானம் அதன் காரியங்கள் அனைத்தும் அழித்து உண்மை அறிவார்கள் மற்றவரால் ஆகாது எனல்பொருள் சொருபானந்தா உனது தொழில் செய்வார் சொருபானந்தர் என்னும் திருநாமுடைய உள்நாதராகிய தேவரியருக்கு முக்கரணங்களாலும் பணிபுரிவார் ஒரு வாசக்கட்டு அறுத்து வரும் அஞ்ஞான பந்தத்தை அழித்து மா மாயாபுரம் அழித்து அழியும் தேகத்தில் தான் என்கின்ற அபிமானம் அழித்து அழித்து மயக்கம் தீர்வார் மோகம் அழிப்பார்கள் பிறராலும் தலைக்கலாமோ மற்றவர்களால் நீக்குவதற்கு கூடுமோ விவகாரம் கூடாது என்ற பட்டணம் அழிகிறதுன்னு சொன்னாக்க அபிமான விரதம் தான் சொல்லப்படும் கோபாட்டிய பிராஞ்சானதாலே அபிமான விரதத்தை வேறு காணொலியில் போல பாரிஸ் ஸ்வரூபானந்தன் சொல்லக்கூடிய குருமூர்த்தி அனுப்புறத்தினால்தான் அப்படி வழிய பட் எந்த காரணத்தினால முடியாது கச்சொரு கனதனத்தார் கலக்கம் தீர்வார் மேபானந்தான் பெற்றவரே வேறார் தேவரீரை வந்து டைந்தவர்களே பெண்ணாசியின் பேதமை ஒழிப்பார் என்று மற்றவரால் ஆகாது என ஒருவன் கனதனத்தார் கட்டை தவிர்க்கும் பெரும் தனபாரங்களை உடைய கலவியனும் புலவீனும் பெண்களின் சேர்க்கையாலும் ஊழலினாலும் எல்லாம் கலக்கம் தீர்வார் மனக்கலக்கம் அற்றி இருப்பார்கள் மெய் சொரூபானந்த நினை மெய்ப்படத்தாம் பெற்றவர் சச்சிதானந்த சொவராகிய தேவரீரை உள்ளபடி சரணடைந்து இருப்பவரே அடையத்தக்கதை அடைந்தவர் ஆவார் இவர் யார் வல்லார் மற்றவர் அடைவதற்கு யார் சமத்தர் ஆவார் ஒருவரும் இல்லை அல்லபடி ஆகவே ஒரு நாளுடைய அணக்கருகத்தினால்தான் மற்ற காரணத்தினாலே பெண்ணாசி விட முடியாது என்றார் என்றுொரைன் தனதாவியுள்ளிந்தீடு என்ற அை அடியவர் வந்து போற்றும்போது சுருபானந்த சுவாமிகள் ஞான வினோதனை போய் அஞ்சன் உயிரை அடிப்பாயினல் பொருள் நின்று உரை செய்த எல்லையில் என் இவ்விதமாக சந்நியில் இருந்து விண்ணப்பம் செய்த சமயத்தில்